அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே இந்த எட்டாவது நாளில் உங்கள் எல்லோருடைய உதவிக்கும் ஆதரவு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன் திருமூலர் திருமந்திரம் என்பது ஒரு பெரிய கடல் கிட்டத்தட்ட மூவாயிரம் பாடல்கள் அவர் எழுதியதாக சேர்க்கலார் பெருமான் பேசுகிறார் ஆனால் பின்னாலே மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்டுகள் கிடைத்தன அதற்கும் பின்னாலே திருப்பணந்தாழ் மடத்து பதிப்பிலே மூவாயிரத்தி நூத்தி எட்டு பாடல்கள் இருக்கின்றன பல பெருமக்கள் இடைச்சடிகளாக பல பாடல்களை சேர்த்திருக்கிறார்கள் திருமூலர் திருமந்திரம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது முக்கியமாக அது சொல்லக்கூடியது சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படி நாலு சொல்லுது சரிய என்ன கிரியைனா என்ன யோகம்னா என்ன ஞானம்னா என்ன சரியில சரியை கிரியை யோகம் ஞானம் கிரியையில சரியை கிரியை யோகம் ஞானம் யோகத்தில சரியை கிரியை யோகம் ஞானம் ஞானத்தில சரியை கிரியை யோகம் ஞானம் இவ்வளவு இருக்க அந்த தலைப்புல நான் ரொம்ப லேச சொல்லி வைக்கிறேன் சரியை என்பது நம்ம எல்லாரும் வழிபாடு பண்றோம் கோயிலுக்கு போறோம் நிறைய பாட்டுகளை பாடுறோம் கோயிலில் நம்மளால ஆன திருத்தொண்டுகளை செய்கிறோம் இதெல்லாம் சரியை இதுக்கு ஒருபடி மேலே நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சிவபெருமானை வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி புண்ணியன் செய்தார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் அதெல்லாம் பண்ணுறோம் இது வந்து கிரியை அதுக்கு அனைத்து இதெல்லாம் நம்ம பெரும்பகுதி செய்யறோம் சரியையும் பண்றான் கிரியையும் பண்றான் அதுக்கும் மேல மூணாவது யோகம் அதான் அன்னைக்கு நம்ம ஒரு நாள் பார்த்தோம் அட்டாங்க யோகம்னு யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதினு எட்டு படி சொன்னான் அது அட்டாங்க யோகம் பதஞ்சலி யோகசூத்திரத்துக்கும் நம்முடைய திருமூலர் யோகத்துக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் உண்டு பதஞ்சலி யோக சமாதி என்பது நிர்விகல்பமாதி எந்த விதமான கடவுளை பற்றிய வடிவங்களும் இல்லாமல் ஆனால் பேரின்பத்தில் மூழ்கி கிடப்பது நிர்விகல்பமாதி ஆனா நம்ம திருமூலர் திருமந்திரத்துல சமாதி என்பது நடராஜ தரிசனம் நடராஜாவை பார்த்தாச்சுன்னா போதும் நடராஜாவை எங்க பார்க்கலாம் புருவ மத்திய பார்க்கலாம் கையறவில் நடுக்கண் புருவ பூட்டு ராமலிங்க கண் புருவத்துல ஒரு பூட்டான் அதுல ரெண்டு ஜவ்வு இருக்கான் ஒன்னு சிவப்பா இருக்குமா ஒன்னு பச்சையா இருக்குமா ராமலிங்க வல்லற் பெருமான் சொல்லுகிறார் சிவப்பா இருக்கிறது சிவபெருமான் பச்சையா இருக்கிறது பராசக்தி அப்படின்னு நம்ம கும்பிடுறோம் இந்த புருவ மத்தியில இந்த நான் சந்தனப்பட்டு வச்சிருக்கேன் பாருங்க அந்த இடத்துல உடம்புல ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம் அதுக்கு ஆக்னாஸ்தானம்னு பேர் நம்ம சமாதிரு சமாதி என்பதுண்டவ நடராஜ தரிசனம் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த எட்டுப்படி சொன்ன கடைசி ஞானம் ஞானம் என்பது தன்னை மறந்து இறைவனோடு இரண்டற கலக்கக்கூடிய அளவுக்கு சிற்றறிவு பேரறிவாக மாறுவது நமக்கு இப்போ சிற்றறிவு கொஞ்சம்தான் தெரியும் ஞானம் என்பது இறைவனை அறிவது தன்னை அறிவதும் தலைவனை அறிவதும் ஞானம் தன்னை அறிந்த இன்பமுற ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ராமலிங்க பாடுறார் தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் பகவான் ரமணர் கேப்பார் நான் எழுத்து போட்டிருக்கேன் உடம்பா அல்லது ராத்திரி தூங்குறது எங்கெங்கிறது யார் இந்த உடம்பு நானா இல்லை விழுந்துட்டேன் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் அந்த உயிர் தான் நான் உடம்பு நான் இல்லை உடம்புக்கு போடப்பட்ட சட்ட சட்டையவே நினைச்சுக்கு துன்பம் கிடையாது மனத்தான் என் உடம்பிக்க முடியுமே தவிர என் ஆன்மாவை அவனால் அடிக்க முடியாது என் அனுமதி இல்லாமல் என் ஆன்மாவை அவன் தொட முடியாது உடம்பத்தை அடிக்கலாம் என்ன அடிச்சு நினைச்ச தப்பு கிரியை மூன்றாவது படி யோகம் நான்காவது படி ஞானம் சம்பந்த சுவாமிகள் சரியை அப்பர் பெருமான் திருத்தொண்டு வந்தார் உளவாரத்தை வச்சு கிரியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோகம் பயில் யோகம் சேர்க்கல யோகம் மாணிக்க வாசக பெருமான் ஞானத்தினால் சிவனே ஆனவர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிறாங்க செட்டி நாட்டில் அந்த காலத்தில் சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறது இல்லை திருவாசகத்தை அவங்களுக்கு திருவாசகம் தான் திருவாசகத்தை எழுந்தருளை செய்து கும்பிட்ட பெருமக்கள் பல பேர் தேவகோட்டையில ஒரு புண்ணியவான் திருவாசகம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டையும் எழுதி வச்சிருக்கார் தங்க ஏடு இவ்வளவுக்கு ஒரு ஏட்டுல மூணு பாட்டு நாலு பாட்டு எழுதுனா பெரிய காதியம் அப்போ எத்தனை ஏடு வரும் யோசிச்சு பாருங்க ஆனால் முன்னும் பின்னுமா எழுதுனா கூட ஒரு ஏழு எட்டு பாட்டு எழுதலாம் அறுநூத்தி ஐம்பது பாட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு எழுதணும்னா கிட்டத்தட்ட எண்பது ஏட்டுக்கு மேலே ஆகணும் அவளது உயரத்துக்கு அந்த ஏடு பூரா தங்கம் அதுக்கு நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டி வீட்டில் வச்சு அதுக்குத்தான் பூஜை அவர் பேர் தின்னப்ப செட்டியாருன்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஏடு தயாரிக்கப்பட்டது அதுல எழுதி இருக்கு இப்ப அவர் பேரனுக்கு சஷ்டிய பூர்த்தி நாம் போற பொழுது பேச சொன்னார்கள் உங்க வீட்டில் அப்படி ஒரு ஏடு இருக்கேன்னு சொல்லி இருக்கார் எனக்கு ஆமா இந்த பூஜை கொண்ட காமிச்சார் தொடர்ந்து பார்க்கலாமா இந்த பெட்டி என்ன நாங்க இத்தனை வருஷமா திறக்கல என்ன பூஜை நடக்குது ஐயா நான் தொடர்ந்து பார்க்கவா நீங்க தொடர்ந்து பார்க்கறதா இருந்தா எனக்கு ஆட்சேபனை இல்லை என்ன அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் யோகிராம் சுரத்குமார் உடைய பரம பெரிய சொன்னார் சரின்னு ஒத்துக்கிட்டேன் பெர்மிஷன் குத்துட்டார்ல கடவுளேன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஒரு தப்பு கிடையாது முதல் திருமுறையில ஒரு பாட்டு ரெண்டாம் திருமுறையில் ஒரு பாட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திருமுறை ஏழு வரைக்கு ஏழு பாட்டு எட்டாம் திருமுறை திருவாசகத்துல அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு ஒன்பதாம் திருமுறை ஒன்று பத்தாம் திருமுறை ஒன்று பதினோராம் திருமுறை ஒன்று பன்னெண்டாம் திருமுறை ஒன்னு இவ்வளவு ஒரு தப்பு சுத்தமா நேத்து எழுதன மாதிரி இருக்கு வருஷத்துக்கு மேல ஆச்சு அரும்பு மலர் காய் என்பது அரும்பு கிரியை என்பது பூ அரும்பு பூவாகுதுல்ல பூ என்ன ஆகுது அப்புறம் காய் ஆகுது அது யோகம் காய் கனி அது வந்து பழம் அரும்பு மலர் காய் கனி சரியை முதல் வரை அரும்பு முதல் கனி வரை ஆகிறது இதையெல்லாம் திருமூலர் அற்புதமாக சொல்றார் அட்டாங்க யோகன் சொல்றார் ஆனந்த நடராஜாவை பத்தி அவளது பாட்டு பாடுறார் பராசக்தியின் பெருமையை பட்டியல் போட்டு பாடுறார் திருமுறைகள்ல இதுவரைக்கும் உள்ள திருமுறைகள் இப்படி பராசக்தியை பாடவில்லை நிறைய பாட்டு அப்படியே அவளை செய்யும் அருந்தவம் இல்லை அவளை ஒழிய அமரரும் இல்லை அவளன் ஐவரால் ஆவதொன்றில்லை அவளன்றி ஊர்வம் ஆரர் ஏனே பராசக்தியின் பெருமை எல்லாம் சொன்னாரா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு நூறாண்டும் உயிர் வாழ வழி சொன்னவர் திருமூலர் நூறு வருஷம் வாழ முடியுமா பிரிச்சுக்கணும் ஒண்ணு நூறு வருஷம் வாழ வேணுமா அது முதல் வினா நூறு வருஷம் வாழ வேணுமா வேணும் வேணும்னா நூறு வருஷம் எப்படி வாழ்வது நோயோட வாழ்வதா எப்படி வாழ்வது மூணாவது நூறு வருஷம் வாழணும்னா என்ன செய்யணும் இப்படி மூணு வகையா பிரிச்சம்னா இந்த தலைப்பு எளிமையா நமக்கு விளங்கும் சரி இன்னொரு சந்தேகம் யாராவது நூறு வருஷம் வாழ்ந்திருக்கிறார்களா இருக்காங்க கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல அவர் உடம்போட இருந்திருக்கார் வாழ்க்கையில ரெண்டு வகை ஒன்னு பூத உடம்பு இன்னும் ஒன்னு புகழ் உடம்பு தாய்மானவருக்கு பாரதியார் பாடுற பொழுது தாய் மாணவரே நீங்க என்னைக்கு இருக்கணும்னு நினைச்சீங்க தமிழின் வடிவத்தில் இன்னைக்கு இருக்கிறீங்க என்கிறார் இன்ப தமிழுக்கு இருப்பிடமாய் இன்றும் இருப்பாய் இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ அப்படிங்கிறார் அது வேற உடம்போட இருக்கிறது உடம்ப பாதுகாக்கிறது ஆமா இந்த உடம்ப என்ன அவ்வளவு முக்கியமா எதுக்காக இத நூறு வருஷம் வச்சுக்கணும் இதுதான் இன்றைய தலைப்பு நூறு வருஷம் வாழ்ந்தவர்கள் யாராவது உண்டா ஒரு பெரியவர் பரம ஞானி வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய புண்ணியவான் தமிழகத்திலே வைஷ்ணவத்தை நிலைநாட்டி திருப்பாவை வெளியிலே வர செய்து நாலாயிரத்திபிரபந்தத்தை எல்லாருக்கும் பாடம் சொல்லி வேதத்திலே உள்ள பல செயல்களுக்கு விளக்கம் கொடுத்து வியாக்கியான பண்ணி அப்படி வாழ்ந்தவர் உடையவர் உடையவர்மானுஜர் உடையவர் ஆதிசங்கரர் வந்தவர் ராமானுஜர் ராமானுஜன் கிட்டத்தட்ட முன்னாலி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு ராமானுஜ் பார்த்திருக்கிறீங்களா நான் பார்த்திருக்கேன் அநியாயமா இருக்கு நுழைஞ்ச உடனே வலது உடையவர் சந்நிதி உடம்பு அப்படியே இருக்கு தைல காப்பு போட்டு உட்கார வச்சிருக்காங்க மேல அது அப்படியே வச்சிருக்கிறாங்க ராமானுஜர் உடம்பு இன்றைக்கும் இருக்கிறது நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தவர் ராமானுஜர் வேதநூல் புறாயப்படி நூறு வருஷம் தான் வேதம் சொல்றபடி நூறு வருஷம் தான் நமக்கு ஆனால் நம்ம ஜாதகத்துல சொல்றோம் பாருங்க இந்த திசை அந்த திசை கூட்டுனா மொத்தம் நூத்தி இருபது வருஷம் தொண்ணூறு வயசு ஐயா எனக்கு சுக்கர தசை வரவே இல்லை தொண்ணூறு வயசு இனிமே வந்தன்ன வராட்டி இவருக்கு சுக்கர தசை வந்து என்ன ஆக போகுது நான் சொன்னேன் அடுத்த பிறவியில வந்துடும் வேற என்ன பண்றது எல்லா திசையும் வரணும்னா நூத்தி வருஷம் உயிரோட இருக்கணும் அப்பத்தான் எல்லா திசையும் வரும் இல்லைன்னா சில திசை வராது நூத்தி இருபது ஆண்டுகள் நான் நூத்தி ஆண்டுகள் வாழ்வேன் என்றார் மகாத்மா காந்தி நாம் வாழ விடவில்லை நம்ம வாழ்றதுக்கு விடவில்லை முடிஞ்சு போச்சு ராமலிங்க சுவாமி சொல்றார் பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டு இந்த உடம்பு பொன்னான உடம்பு என்ன சார் பொன்னான உடம்பா இது அழுக்கு உடம்புங்கிறாங்க இந்த உடம்பு வேண்டாங்கிறாங்க நாளடியாரல என்னமோ சொல்லுது உடம்பை பாரு அதாவது பெரட்டி பாரு உனக்கு பிடிக்காது உள்ள கண்டத வச்சு தோலை வச்சு மேல போத்துட்டேன் அந்த தோலை பார்த்து ஆசைப்படுற தோலை உரிச்சு நான் உள்ள இருக்கதை பார்த்தா மூணு நாளைக்கு சாப்பாடு இறங்காது பைமறியா பார்க்கப்படும் நாலடியார் பைமறியான்னு அப்படி திருப்பி பாக்கறதா இந்த உடம்புக்கு என்ன சார் இது பொண்ணான உடம்பா ராமலிங்க சாமி சொன்னார் இது பொண்ணான உடம்பு அவரை போட்டோ எடுக்க பார்த்தாங்க போட்டோ எடுக்க முடியல ஏன் ஒளி உடம்பு பிரணவ தேகம் போட்டோ எடுக்க முடியல கடைசி என்ன பண்ணாங்க ஒரு குயவன் மண்ணை கொண்டாந்தான் அவர் மாதிரியே ஒரு உருவம் பண்ணிவிட்டான் பண்ணி அவர் கையில கொண்டாந்து கொடுத்தான் சாமி அப்படி பார்த்தார் இது உங்க உருவம்னா அடப்பாவி பொண்ணான உடம்பை மண்ணாக்கி விட்டையே அப்படின்னு கீழே போட்டு உடைச்சு அப்ப என்ன புரிகிது உடம்பு பொண்ணுன்னு புரிகிது மாணிக்க சாமி சொல்றார் என்னையும் இருப்பது ஆக்கினு நான் இன்ன உயிரோட இருக்கேன் ஆண்டவன் என்னை இருப்பதாக்கினார் நான் செத்துப் போகக் கூடாது என்கிறார் அருளா தொழிந்தால் அடியேணி அஞ்சேலென்பார் ஆடிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தான் மனத்தோடு வருந்து போயிட்டா ஊரில் இருக்க மாட்டானா அவன் என்ன தெரியுது இருக்கலாம் சாகாமை இருக்கணும் அத்தனை பேரும் ஞானசம்பந்த பிள்ளையார் உடம்பு கீழே போடல ஜோதி கலந்துட்டார் உடம்ப கீழ போடல ஜோதியில் சுந்தரமூர்த்தி சுவாமி உடம்போட கைலாசம் போயிட்டார் பெருமான் சிதம்பரத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ராமலிங்க சுவாமி உடம்ப பிரிச்சு விட்டுட்டார் பாரதிக்கு ஆசை நூறு வருஷம் இருக்கணும் சிலுவையிலே அடி உண்டு பாரதி பாடுறார் சிலுவையிலே செத்தான். அடியுண்டுகளும் ராமனுமே விழுந்தான் நான் போடாமலே முடிச்சு விட்டவரே வயிற்றுக்கு பாரதியினுடைய வாழ்க்கை முடிய ஒருத்தூறு வருஷம் செல்வம் முப்பத்தி ஒன்பது வயசுல முடிஞ்சு நூறு வயசு வாழணும் என்ன செய்யணும் பாரதியார் அச்சத்தை வேட்கை தனி விட்டு விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவாய் மேதினியில் மரணம் இல்லை பயப்படாதே சில பேர் பயந்தே செத்துப்பட சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே பாரதி பார் பயம் பொல்லாது பயம் இருந்த போச்சு வாழ்க்கை அச்சத்தை மூத்த கணக்கா இருக்கு பாருங்க கடைசி வரைக்கும் விட மாட்டேங்குது பெண்ணாசையாவது கொஞ்சம் வயசாயிட்டா எண்பத்தஞ்சு வயசாச்சுன்னு விட்டுறேன் புரிதா பொன்னாச கூட பிள்ளை குட்டிகளுக்கு விட்டுறேன் இந்த மண்ணு இருந்த கட நம்ம ஊர் சார் நான் இருந்த வீடு சார் இங்க தான் சார் நான் சாகன பாரு விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவாய் கோபத்தை விடா ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் கோபம் சண்டாளம் கோபம் பயம் மூனை விட்டு நீ நூறு வருஷத்துக்கு இருக்கலாம் இது பாரதியார் சொல்லி கொடுத்தது எரும மாடு நேரத்துக்கு வந்து நிற்கும் அதனால அவனுக்கு என்ன பேரு காலன்னு காலா உன்னை நான் சிறு புல்ல மதிக்கிறேன் என் சற்றை எட்டி மிதிக்கிறேன் இவர் மிதிக்கிறாரான் யார் யமு தர்மராஜாவை காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் என்ன தைரியத்தில் வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன் முருகப்பெருமான நினைக்கிறேன் நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தம்மை எண்ணி துதிக்கிறேன் என் நாட்டிலே உள்ள ஞானிகளை எண்ணி துதிக்கிறேன் அதனாலே காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் என்னன் மேல அவ்வளவு கோபம் இதே மாதிரி செய்கிறார் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் வரும் அந்த எதுக்கும் என்னன்னு தெரியாமருலாம் பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டனாது விடேன் உலகத்தார் பார்க்க உன்னை வெட்டி விடுவேன் எவ்வளவு தைரியம் அப்ப இவங்க எல்லாருமே நூறு ஆண்டுகள் வாழலாம் என்று எண்ணினார்கள் வாழ முடியும் என்று ராமானுஜர் காண்பித்தார் இப்ப கூட அண்மையில கூட நூறு வயதுக்கு அதிகமானவர்கள் இந்தியாவிலேயே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார்கள் நான் ரெண்டு மூணு பேரை பார்த்திருக்க இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் ஒரு செட்டியார் கிட்டத்தட்ட நூறு வயசு தாண்டி அமெரிக்கா போயிட்டு வந்து எல்லா சௌகரியங்கள் இருக்கு அவ்வளவு வாழ்க்கை நூத்தி ஒரு வயசு இன்னொரு புண்ணியவான் தொண்ணூத்தி எட்டு தன் வேட்டிய தானே துவச்சுகிறார் மதுரையில் முடியும் இருக்கிறாங்க நூத்தி நாலு வயசு நூத்தி மூணு வயசு அப்ப அதெல்லாம் முடியும் உங்களுக்கு ஒன்று சொல்லணுமே கீ வாஜாவும் நானும் பம்பாய் போயிருந்தான் அப்போ கீவாஜா ரொம்ப நல்லா பேசினார் அங்கிருந்து ஒரு ஆள் வந்துட்டார் ஐயா உங்க பேச்சு பிரமாதமா இருந்துச்சுன்னாரு எப்படி இருந்துச்சு நம்ம சொல்றோம் இல்ல பிரமாதமா இருந்துச்சு கீவாஜா சிரிச்சுக்கிட்டார் அவரு போயிட்டார் போன உடனே இந்த பக்கத்தை நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம் என்னன்னு தெரியுமா பிரமாதம்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு அருணகிரிநாத சுவாமிய பாரு கந்தர அலங்காரத்தை எடு மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் மரணம் என்ற பிரமாதம் மரணம் பெரிய துன்பம் இல்லையோ அப்ப என் பேச்சு பிரமாதம் இருந்துச்சு அர்த்தம் மரணத்தை தான் பிரமாதம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவர் பிரமாதமா பேசினாரு தப்பு மரண பிரமாதம் நமக்கு இல்லையா என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலுமுண்டே கின்கினி முகல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண ஞானாகர சுரபாஸ்கரனே தமிழ் பாடுறதா சொல்லி சமஸ்கிருதத்தை சேர்த்து தமிழும் சமஸ்கிருதமும் ஒண்ணுதான்டா அப்படின்னு காமிச்சவர் அருணகிரிநாத சுவாமி கேட்டு பின்னலைப்பிடி பாடுவர் அப்படிப்பட்டவர் பரமாதான் நம்ம யாருக்கும் பயப்படாதவன் கூட எமனுக்கு பயப்படுறான் ஏன்னா லஞ்சம் வாங்காத ஆளு யமன் தான் எங்கூர்ல மற்ற எல்லாத்தையும் எப்படியோ சமாளிச்சிருவோம் எமன் கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது சரி இப்ப அடுத்த விஷயம் என் காஞ்சி பரமாச்சாரியார் நூத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்தார் இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாலே நூத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியவான் அதுவும் கடைசி வரைக்கும் நியம நிஷ்ட பாதிநாள் சாப்பாடு கிடையாதுங்க மூணு கவலந்தான் அவருக்கு சாப்பாடை நம்ம எவ்வளவு சாப்பிடறோம் வேலை விலைக்கு மூணு கவலம் தான் சாப்பாடு அப்படி வாழ்ந்தவர் பத்ரி பத்ரி நாராயண நாங்க இரண்டாயிரத்தி அஞ்சுல பத்ரி போயிருந்தோம் கேதார் போயிட்டு பத்திரி அப்போ கேதார்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ பெரும்பகுதியும் அழிஞ்சு போச்சு கோயில் தான் மிச்சம் இருக்கு பத்திரி போயிருந்தோம் பத்திரியில இருந்து மேலே மலையில ஏறுனா மானான்னு ஒரு பகுதி இருக்கு பத்திரி தாண்டி மேலே ஏறணும் கொஞ்சம் மூச்சு முட்டும் கஷ்டப்பட்டு ஏறணும் ஒரு அரை கிலோமீட்டராவது இருக்கும் நல்ல உயரமாக இருக்கும் படிகள் ஏறி போனால் அங்கே ஒரு நூற்றி நாலு சாமி ஓடுறாரு படியெலாம் தாதி ஓடுறாருங்க நெகம் அவர் ஜாலியா இருக்காரு எங்களுக்கா மூச்சு வாங்குது ஐம்பது அறுபது மூச்சு வாங்கிட்டு போகுது நூத்தி நாலு பறக்குது இதனால அப்போ நமக்கு தெரியுது நூத்தி நாலு வருஷத்துக்கு இருக்கலாம் அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் ஏதுக்கடி யாரு சொல்றா சித்தர் பேசுறாரு அது என்னங்க மாங்காய்பால் மாங்காய்பால் சாப்பிட்டா நூறு வருஷம் இருக்கலாம் சரி இப்போ எப்படி சொல்ல போறேன் நாலு விதமா சொல்ல போறேன் ஒத்துக்குவீங்க இந்த நாலாவது வகையை ஒத்துக்கிட்டாலும் சந்தோஷம் ஒத்துக்காம என்ன திட்டுனாலும் சந்தோஷம் நூறு வருஷம் வாழ்றதுக்கு நாலு விவரம் சொல்ல போறேன் நாலு வழி சொல்ல போறேன் இப்பவே முன்னோரை போட்டுட்டேன் முதல் மூணு ஒத்துக்குவீங்க இந்த நாலாவது ஒன்னு இருக்குங்களா இல்லையா எனக்கு தெரியாது முக்கியமானது ஆதாரம் இருக்கு இதுதான் திருமூலருக்கு அடிப்படை முதல்ல இருக்குது மூலாதாரம்னு பேர் மூலாதாரம் எங்க இருக்கு முத நாள் அட்டாங்கயோகம் சொன்ன அன்னைக்கு சொன்னேன் ஜலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே மலம்போர பாதைக்கு அரை இன்ச்சு மேலே அந்த இடத்துக்கு நேர முதுகுத்தண்டு புள்ளி மணிபூரகம் இதயத்தில் அநாகதம் மூலாதாரம் சுவாதி அநாகதம் அதுவும் தாண்டி இந்த இடம் ருத்ராட்சம் போடுற இடம் உள்நாக்கம் அண்ணாக்கன் தொடத்தின்னு பேர் அதுவும் தாண்டி புருவ மத்திய ஸ்தானம் இந்த இடத்துக்கு வந்தா அதுக்கு ஆக்னின்னு பேர் இப்ப எத்தனை ஆதாரம் ஆச்சு ஆறு ஆதாரம் ஆச்சு இதுவும் தாண்டி உச்சந்தலைக்கு வந்தா பிரமரந்திரம்னு பேரு அதுவும் தாண்டி பன்னெண்டங்களும் மேல போய் சிவனோட சக்தியோடையும் கலந்துட்டா அதுக்கு துவாதசாந்த தலம்னு பேரு துவான் தசம்னா பத்து துவாதசாந்த தலம் இருங்க நான் சுருக்கமாக தான் சொல்றேன் மூல ஆதாரத்துல ஒரு அக்னி இருக்கு அதான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு உட்கார்ந்து அந்த அக்னி உள்ள படுத்து கிடக்கு மூலாதாரம் இப்படி மூடி இருக்கு நீங்க பிராணாயாமத்தினாலே என்ன மூச்சை உள்ள நிறுத்தி நிறுத்தினால் உடம்பில் உள்ள எல்லா பகுதிக்கும் அந்த நிறுத்தப்பட்ட மூச்சு போய் இந்த பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க வாழ்வு மாதிரி திறந்துக்குது இந்த மூலாதார தக்கினி புறப்படுது காற்றின் மூலம் எல்லாம் மணி ஊரகத்துக்கு வருது அங்கிருந்து அநாகதத்துக்கு வருது அங்கிருந்து விசுத்திக்கு வருது அங்கிருந்து வருதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஒவ்வொன்றுக்கும் பன்னெண்டு வருஷம் ஆகுமா அப்பா கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆயிடுச்சு நமக்கு இந்த புத்தி வர்றதுக்கே அறுபது வருஷம் ஆயிப்போச்சு அப்புறம் அறுபது வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்த வருஷம் போட்டு வச்சிருக்க சரி இங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க அந்த அக்னி இந்த இடத்துக்கு வந்துட்டா கனகன கணு மணி சத்தம் கேட்கும் முதல்ல பெரிய யானை மாதிரி சத்தம் கேட்கும் அப்புறம் கொஞ்சம் குறையும் சத்தம் குறைஞ்சுகிட்டே வரும் கடைசியில நம்ம அர்ச்சகர் கையில மணி அடிக்கிறார் பாருங்க அப்படி ஒரு சத்தம் கேட்கும் கேட்கிற பொழுது இந்த இடத்துல பழிச்சுன்னு ஒரு ஒளி தெரியும் தெரியுமா இதுவரை மறைச்சிருந்தது ஒளி தெரியும் ஒளி தெரிஞ்ச உடனே இந்த வெப்பத்தினாலே இந்த மூலாதாரத்து அக்னியனுடைய வெப்பத்தினாலே இந்த சந்திர மண்டலம் முழுக்க அமுதம் அப்படியே உருகி மூலாதாரத்துல போய் பாயும் அதனாலதான் இதுக்கு பேர் சந்திர மண்டலம் அமுதம் இருக்கிற இடம் கொடுத்தான் சந்திர மண்டலம் எந்த இந்த புருவ மத்திய மேல உள்ளது அக்னி மண்டலம் இருந்து இந்த ஆக்னா வரைக்கு சூரிய மண்டலம் அதுக்கு மேல போன சந்திர மண்டலம் சந்திர மண்டலத்துக்கு போன உடனே அந்த அக்னியினாலே அந்த அமுதம் அப்படியே பொழிஞ்சு நாட்களுக்கு தொடர்பு எல்லாத்திலையும் அற்புதமான அமுத தாரைகள் பாய்ச்சினைதொறும் இரண்டாயிரம் நாடியும் அமுதம் பாஞ்சிட்டா உடம்புக்கு அழிவு கிடையாது ஒரு வழி அப்பா நம்மளால் முடியாது சார் விட்டுருங்க இவ்வளவு தூரம் நம்மளால் ஆகுமா அக்னியை மேலே கிளப்புறதாவது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலுக்கு நாலு இட்லி போடுறான்னா போடுவான் அதை மேலே கிளப்புறான்னா எங்கே சார் கிளப்புறதுன்னு முடியாத காரியம் சரி விட்டு அடுத்தாப்பில் ஒன்று சொல்ல போகிறேன் ரெண்டாவது காரியம் ஒன்று சொல்லப்போறேன் நூறு ஆண்டு வாழ்வதற்கு அது அடுத்த வழி முதல்ல இதெல்லாம் யோக சாஸ்திரம் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் வேற சிந்தனைகளுக்கு போயிடுவோம் உடம்புல மலம் போற பாதை ஞாபகத்தில் வச்சுங்க இந்த உச்சந்தலை இருக்கு பாருங்க பிரமரந்திர ஸ்தானம் அதுல மனசு மூல துவாரத்தை முக்காரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல் அது அப்படியே இழுத்து மூடிக்கும் மேல துவாரத்தில் மனச வச்சுக்கோ வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு கண்ண இந்த குங்கும போட்டு வெளியே வெளி சொல்ற அந்த வெளி அதுல போய் விழிச்சுக்கோ காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே அதுவும் கஷ்டம் தெரியுமா தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் என்னாகும் நானே பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் அதனுடைய பலன் ஒன்று சொல்லணும் உங்களுக்கெல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கேன் இந்த இடத்துல பார்வையை வைக்கிறேன் புருவ மத்திய ஸ்தானம் ஆக்ஞாஸ்தானம் நெற்றிக்கு நேரு புருவத்து இடைவெளி அந்த இடத்துல என் கண்ணை வச்சு அப்படி பார்த்தபடி கண்ணை மூடிக்கிட்டேன் என் ஏதோ தெரியுது வெளிச்சமா தெரியுது அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா தெரிகிறார் அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி தெரிவார் அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்பாள் பராசக்தி தெரிவாள் தெரிஞ்சா அன்னைக்கோடு அந்த ஆன்மா சமாதியாயிரும் கடைசி யாரு காட்சி கிடைக்குமா பராசக்தி காட்சி கிடைக்குமானால் முடிஞ்சு வச்சு கதை பாலசுப்ரமணிய முதலி யார்னு மேலமாசி விதியிலே மதுரையிலே வாழ்ந்த ஒரு பரம யோகி எனக்கு சொன்னார் எனக்கு இதுவரைக்கும் எல்லா காட்சியும் கிடைச்சிருச்சு அந்த அம்பாள் காட்சி கிடைக்கல அதுக்கு அது ஒரு அஞ்சாறு மாத்தையில கிடைச்சிருச்சு அவர் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு மத்திய ஸ்தானம் இந்த இடம் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால சென்னையிலே ஒரு கம்பன் கழகம் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் தலைவர் அந்த கம்பன் கழகத்திலே ஒரு கவியரங்கம் அது கவிதையிலே பட்டி மண்டபம் இந்த பக்கம் பட்டி மண்டபம் பேசணும் பேசப்படாது பாடணும் கவிதை எழுதணும் அவர் சொன்னா அதுக்கு பதில் கவிதையா வரணும் கவிதைனா ஒழுங்கான கவிதையா வரணும் இந்த நேரம் எழுதணும் வசனம் மடக்கி எழுதனா கவிதைன்னு இப்ப ஆள் ஆளுக்கு ஐம்பது பக்கம் நூறு பக்கம் எழுதுற பாருங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது முன்னால் நல்ல படித்த ஆட்களுக்காக தடுப்பாங்க அதுக்கு தகுந்தாப்பில எழுதணும் ஒரு கட்சியில மரியதாஸ் ஒருத்தர் தலைவர் ஒரு கட்சிக்கு நான் தலைவர் கம்பன் விழா நான் மதுரையை விட்டு புரட்டேன் வண்டி ஒன்பது மணிக்கு வந்து நிக்க மணிக்கு ராஜேஸ்வரி மண்டபத்தில் மயிலாப்பூர்ல பேச்சு ஒன்பது மணிக்கு வந்து நிக்குது இன்னும் பல்லு கூட விளக்கல நேர்த்தி பிடிச்சி பஸ்ல உட்கார்ந்து இருக்கேன் ஒரு பக்கம் மனசுல பயம் ஏன் இந்த பாட்டு வேற எழுதலை ஒரு கெட்ட வழக்கம் அந்த கடைசியில்தான் எழுதுறது அது வரைக்கும் நாளைக்கு பார்த்துக்குவோம் நாளைக்கு பார்த்துக்குவோம் இந்த படிக்கிற பையன் பண்ணுறான் பாருங்க பரிச்சை வரட்டும் பார்த்துக்குவோம்னு அது மாதிரி விட்டுட்டு இப்போ பஸ்ஸில் பாட்டு எழுதி டென்ஷன் ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு போகுமோ ஒன்போதுக்கு போகுமோ பத்து ஆகுமோ பத்தாயிடுத்துனா கரெக்டாக நேரத்துக்கு ஆரம்பிச்சுடுவாங்களே நம்ம பேர் கெட்டு போயிடுமே தப்பு பண்ணிட்டோமே ரொம்ப பதறி எப்படியோ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒன்போது ஐம்பதுக்கு உள்ளே வர்றேன் மறக்கப்படாது பள்ளி அங்கே பத்து மணிக்கு இறைவணக்கம்ட்டேன் முகத்தை அலம்பனே வேஷ்டியை மாற்றினேன் ஒன்றும் சாப்பிடலை பல்லும் பல்லு வளைக்குத்தானே சாப்பிடணும் நம்ம என்ன யானையா மனுஷன் தானே விடு அப்படியே வந்து உட்காந்துட்டேன் டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷன் சாப்பிடலை நைட்டு சரியாக தூக்கம் இல்லை எழுதலை ஐயோ எழுதணும் ஐயோ எழுதணும் நம்மளை தொலைக்கிறது இந்த டென்ஷன் தான் டென்ஷன் இல்லைன்னா நூறு வருஷம் இருக்கலாம் வந்துருகிரும்பி அடிக்குது அவருக்கு பதில் கொடுத்த எங்க கட்சி ஜெயிச்சது அதெல்லாம் உண்மை தெரியுமா கம்பன் மிக சிறப்பாக பேசுவது சிறையிருந்தால் ஏற்றமா சிலை இராமன் சீர்த்தியா சிறையிருந்தவள் சீதை ராமன் ராமன் சீதையா ராமனா நாங்க தான் சீத கட்சி ஜெயிப்பா ராமாயணத்திலே ராமனுக்கு இல்லாத பெருமை சீதாதேவிக்கு உண்டு அவ பார்த்து கொடுத்தது தான் ராமனுக்கு பெருமை அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி சொல்றார் ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சா பசிக்குது பல்லு வளர்க்கணுமா சரி விளக்குவோம் போய் பல்ல விளக்கி குளிக்கலிங்க பல்ல விளக்கி குளிச்சு என்னத்தையோ சாப்பிட்டு வந்தோ இன்னும் டிக்கு டிக்குன்னு உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு பிரஷர் ஏறிக்குச்சு நேர வடபழனிக்கு போனேன் வடபழனியில என்னுடைய பையன் இருந்தான் அப்பா போய் அவனுடைய ரூம்ல போய் எல்லாத்தையும் போட்டுட்டு கோயிலுக்கு போகணும் சரி வாங்க கூட்டிக்கிட்டு போனான் ஒரு நாலு மணி ஆகிடுச்சு சாயந்தரம் வடபழனி கோயிலுக்குள்ள போனேன் ஒரு தியான மண்டபம் இருக்கு அருமையானுக்கு அடிக்குது ஒன்னும் புரியல எனக்கு இன்னைக்கு போயிருமோ அது என்ன இவ்வளவு வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பிட்ட அளவு தானே அடிக்கணுங்கறா உள்ள பறை அடிக்குது சும்மா இல்ல பறையடிக்குது கம்பன் வாக்குது பறையடிக்கின்றது அவன் பிள்ள அந்த ராம மனசு பறையடிக்குமே இப்ப நீ இறந்து போயிட்டு இப்ப பறை அடிக்காதே கரையடி கழிவு செய்த கண்டகன் நெஞ்சம் நிறையடி கோலவாடின் நிலைமையை நினைந்தோறும் பறையடிக்கின்றது அந்த பயம் அற பறந்ததன்றே வாக்கு இங்க பட்டு பட்டுன்னு பறையடிக்குது போன உட்கார்ந்த தியானம் பார்வையை இங்கே வச்சேன் அதுக்குத்தான் இவ்வளவு கதை கண்ண மூடிக்கிட்டேன் பார்வையே அந்த ஆக்யா ஸ்தானம் வச்சேன் உட்கார்ந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது அவ்வளவு வேகமா அடிச்சது மெதுவா மூச்சை நல்லா இழுத்து விடணும் மூச்சைக்கு இழுத்து விடுறீங்களோ அவ்வளவுக்கு ரொம்ப காலம் வாழலாம் ஒரு கால் மணி நேரம் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு சரியா போச்சு எந்த மருந்தும் கிடையாது பிபி டேப்லெட் போடல அதுக்கு மேல்னம் வைத்திரு காலத்தை காலத்தை வச்சு காலமும் தெரியுமா கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மூணும் தெரியுமா மூல நாடி முகட்டலகு உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பீர்கள் மேலை வாசல் வெளியுறக் கண்டவின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே இந்த மேலை வாசலை பார்த்துட்டீன்னா அதென்ன மேல வாசல் பிரமரந்திரம் இந்த இடத்துக்கு ஆக்னா சக்கரத்துக்கு அந்த அக்னி போயிடுச்சுன்னா இந்த மேல வாசல் திறக்குமா அதை பார்த்தாச்சுன்னா உனக்கு யமன பற்றிய பயம் கிடையாது விட்டு நாலு வாசலுக்கு நடுவில் இருக்கான் என்ன நாலு வாசலும் காது மூக்கு கண்ணு பாயி இந்த நாலு வாசலுக்கு நடுவில் தானே இப்ப இந்த அக்னி புறப்பட்டு இங்க இருக்கு நாலு வாசலுக்கு நடுவில் மேல உள்ள இடம் திறக்குமா அப்படி திறந்தாச்சுன்னா காலனுங்கிற வார்த்தை கனவிலும் இல்லையே இது ரெண்டாவது வழி மூணாவது வழிய சொல்லிப்படுறேன் நாக்கு இந்த நாக்கு தான் நந்தி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் நம்ம மனசு தான் கர்ப்ப கரகம் நம்ம உடம்பு பூரா கோயில் வாய் கோபுர வாசல் தான் வாய் அங்க இருக்க நந்திதான் நாக்கு இதெல்லாம் தாண்டி உள்ளே போகணும் இந்த இடம் காமிச்சேன் விசுத்தின்னு சொன்னேன் இப்போ பரம ஞானிகள் கேசரி யோகம்னு ஒன்று பண்றாங்க அதுக்கு பேரு கேசரி யோகம் ரொம்ப முக்கியமானதுல உ தொண்டையோஸ் பண்ணணும்டக்கிறது நம்மதான் மடக்கணும் ஆளை விட்ட மடக்க முடியும் கொஞ்சம் மடக்கிட்டு போங்க யோகத்தினாலே செய்யலாம் நாக்க மடக்கி அரச கேசரி சாப்பிடற கேசரி இல்லை சிங்கம் ராஜா வாகிற சிங்கம் அர்த்தம் நமக்கு சாப்பிடுற கேசரி தான் தெரியும் வேற என்ன தெரியும் அது அரச கேசரி அது மாதிரி அதுக்கு பேரு கேசரி யோகம் இந்த இடம் அண்ணாங்கிறார் மேலே அண்ணாவில் விரைந்து விரைந்துடு கால் இடில் கால்னா காற்று இடில் காலனும் இல்லை கத இந்த உச்சந்தலை திறக்குமா சார் நீங்க பார்த்திருக்கீங்களா கிருவானந்த வாரியார் சுவாமி எழுதுறார் ஒரு முறை சாமி காசி யாத்திரை போனார் கேதார் பத்ரி எல்லாம் போயிட்டு வந்தார் அப்போ இமயமலையை ஒட்டி ஒரு சாதுவை சந்தித்தார் அந்த சாது வாரியார் கூடவே ரெண்டு மூணு நாள் இருந்தார் கடைசி நாள் அன்னைக்கு அந்த சாது அப்படி சமாதியில் உட்கார்ந்தார் அவ்வளவு தான் உயிர் போயிடுச்சு தலையில் வெடிச்சிது உச்சந்தலை வெடிச்சுது தனஞ்சயன்னு ஒரு வாயு இருக்குது அது உச்சந்தலையை வெடிச்சு வெளியில் வரும் என்னைக்கு செத்து மூணு நாளைக்கு அப்புறம் அது வரைக்கும் அது இருக்கும் உடம்புல இருந்து வீங்க வச்சு எல்லாம் செய்யும் தலையில ஞானிகளுக்கு அது அப்படி வெடிச்சு போகுது போனா இவ்வளவு காலமா விந்து வீணாகாமல் கட்டப்பட்டதா அது அப்படியே உருண்டு இந்த தலைவலியா வந்து கீழே அதுக்கு சிகாமணி சிகைனா முடி சிகாமணின்னு பேர் நீ யாருக்கு பக்கத்துல கொண்டே அதை வச்சாலும் கால் மாட்டில் வச்சாலும் தலைக்கு வந்துடுமா அது வாரியார் சாமி சொல்றார் நான் ஒரு பரமசாதுவடத்திலே இதை பார்த்தேன் காலனும் இல்லை இந்த கதவும் திறந்திடும் சாகுற பொழுது உயிர் ஒவ்வொரு வழியா போகுமா சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டு செத்து கிடப்பேன் என்ன அர்த்தம் அது வழியா உயிர் போயிருக்குன்னு அர்த்தம் அடுத்த பிறவியில நல்லதா பார்த்துக்கிட்டே இருப்பேன் கண்ணு கிளிமையா இருப்பேன் காது வழியா உயிர் போயிருக்கும் அடுத்த பிறவியிலே எம் எல் வசந்தகுமாரி கச்சேரி சுப்புலட்சுமி கச்சேரி இளையராஜா கச்சேரி இதெல்லாம் மனசுக்கு பிடிக்குதோ காதுக்கு அல்லது வீண கச்சேரி அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பேன் சில பேருக்கு மூக்கு வழியா போயிருக்கும் ஊதுவத்தி சந்தனம் கமகமகமானு உட்கார்ந்து இருப்பேன் சில பேருக்கு வாய் வழியா போயிருக்கும் ருசியா சாப்பிடுவாங்க அவனுக்கு மூளைய விட மூக்கு நல்லா வேலை பார்க்கும் ரொம்ப நல்லா சாப்பிடுவான் ருசியா சாப்பிடுவேன் கொப்புள் வழியா போயிருக்கும் இவ்வளவு சாப்பிடுவேன் மூட்ட கணக்கா சாப்பிடுவேன் எந்த துவாரத்தின் உயிர் போயிற்றோ அந்த இன்பத்தை அடுத்த பறவையில் அதிகம் அனுபவிப்பான் சில பேருக்கு உச்சந்தள வழியா போயிருக்கும் அவனுக்கு அடுத்த பறவை கிடையாது அதனால தான் நம்ம ஊர் சாமியார்கள் இறந்து போனா உச்சந்தலை வெடிக்கணும் வெடிச்சாத்தான் அவரு அந்த சாமியார் நிலையை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் வெடிக்க மாட்டேங்குது நம்மளால என்ன பண்றான் தலையில் தேங்காய் உடைக்கிறேன் அப்படியாவது வெடிக்கட்டுமே இருக்கட்டும் மேலே அண்ணாவில் விரைந்திரு காலிடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞானம் அறிய நரை திரை மாறிடும் ஆனையே பாலன் ஆவானான் இடத்துக்கு வந்துட்டா ஆளு சும்மா இளமையோட இருப்பானா சில ஞானிகளை பார்க்கிறோம் நூறு வருஷம் ஆனாலும் இளமை ஓட்டத்தோட இருக்கிறாங்க காரணம் இந்த ஆற்றல் உள்ளே இருக்கக்கூடிய அமுதம் அதுதான் நான் மாங்காய்பால் இங்க இருந்த ஒரு அமுதம் கொட்டுதுன்னு சொன்னேன் பாருங்க இந்த அமுதத்துக்குத்தான் மாங்காய்பால் பேரு நீ கொடுக்குற தேங்காய் பால் ஆளுக்கு வேணும் நாங்க உள்ள மாங்காய்பால் சாப்பிட்றோம் மாங்காய்பால் உண்டு மலை மேல இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி சரி இது ஒரு வழி இன்னொரு வழி நான் பிரிச்சுட்டேன் அஞ்சு வழி சொல்ல போறேன் செஞ்சு பார்ப்போம் கடைசி ஒரு வழி அது அப்புறம் பார்ப்போம்னா பார்வைய இங்க வைக்கிறது இங்க வைக்கிறதா இதுல வைக்கிறதா ஆறு ஆதாரத்தில் எதுல வைக்கலாம் இங்க தியானிக்கிற பொழுது இங்க வச்சா சமாதி நிலைக்கு போயிடலாம் ஆனா கண் வலிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ண தியானம் பண்ண கண்ணில் இருந்து தண்ணி கொட்டும் ஃப்ளைட்டில் போகிற பொழுது தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன அமைதியாக இருக்குது அதனால் அது சத்தம் போடப்படாது காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் ஏர்லி மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு எந்திரிக்கப்படாது காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு தியானத்தில் உட்காந்தா படிச்சுன்னு அந்த இடத்துக்கு போயிடும் போயிருடத்துக்கு போயிட்டா ரொம்ப சுகமா இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா கொஞ்ச நேரம் இங்க பார்க்க சொல்லுங்க கான்சன்ட்ரேட்டிங் பவர் ஒருமைப்பாட்டு உணர்வு அதிகமா அவனுக்கு வரும் இது பார்வையை வச்சா திருமூலர் சொல்றார் நூறு வருஷம் இருக்கணுமா ஆமா பார்வையே அனாகதம் சிதம்பரம்னு சொன்ன நேத்தி என்ன பேரு சிதம்பரம் சிதம்பரத்தில் எப்படி ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறதோ இங்கேயும் அந்த ஹார்ட் டிக் டிக் அடித்துக் கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல பார்வையவை வாழலாம் நாசிக்கு அதோ முகம் நாசின்னா கீழே இதுக்கு கீழே பன்னெண்டு அங்குலம் இந்த அங்குலம் சில பேர் குட்டையா இருப்பான் அவன் இருக்கும் அவன் கையில தான் பன்னன் எறும்பு அது கையினால எட்டு யானை அது கையினாலே எட்டு மனுஷன் அவன் கையினால எட்டு சான் அவ்வளவுதான் தன் கையால் என் சான் கற்றது கை து உலகவுற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் முற்ற வெறும் பந்தயங்கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் எறும்பு அது கையினாலே எட்டு சான் யானை அது கையினாலே எட்டு சான் நீன் கையினாலே எட்டு சான் இதெல்லாம் எறும்பவிட நான் பெரியாள்னு சொல்ற அதனால வெறும் பந்தயம் கூற வேண்டாம் அவ்வையாருடைய வார்த்தை தோமுகம் பன்னிரண்டுலம் நீ சித்தம் வைத்து நினைவும் வைத்து நினைத்தால் மா சித்த மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கு என்றும் சிதைவில்லையாமே தேகத்துக்கு சிதைவே கிடையாது இது ஒரு வழி இன்னொரு வழி கடைசி எல்லத்தையும் சேர்த்திருவேன் முக்கியமான வழி ஆசையினாலேயும் காமத்தினேயும் உடம்பு சீக்கிரம் போயிடும் அடிப்படையா சொல்றார் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை அண்டம்னா விதைன்னு அர்த்தம் உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு விதை போடுவது காமம் அடிப்படை இந்த காமத்தை குறைச்சு விட்டீன்னா வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் போயிடும் சுருங்கில் காமம் குறையுமானால் அதற்கோர் அழிவில்லை அழிவில்லாம இருக்கும் பிண்டம் சுருங்கில் பிண்டம் உடம்பு எப்படி இருக்கணுமா சுருங்கணுமா உடம்பு சுருங்கணும் என்ன அர்த்தம் உடம்புக்கான தேவைகள் சுருங்கணும் எளிய வாழ்க்கை எளிய வாழ்க்கை எது கிடைச்சாலும் போதும் உடம்புக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் அதெல்லாம் கூடாது எளிய வாழ்க்கை மகாத்மா காந்தி இங்கிலாந்துக்கு போறார் வட்டமேஜ மகாநாடு ஒரு வேட்டி ஒரு துண்டு அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வட்டமேஜ மகாநாடு தோற்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடையாது காந்தி பேசாம இருக்கார் அந்த ஊர் ராஜா ஆறாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி அவர் காந்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் காந்தி ஒன்னு ஆசைப்படலை சக்கரவர்த்தி மகாத்மா காந்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் சொல்லிட்டு அங்கிருந்து வந்தி சொன்ன இப்படித்தான் போய் பார்ப்பேன் சூட்டு கோட்டு அவருக்கான மரியாதை அப்படின்னு சொன்னா நான் பார்க்க தயாரா இல்லை அவர் தான் என்ன பார்க்கணும்னு விரும்புகிறாரே தவிர நான் அவரை பார்க்கணும்னு சொல்லல அதனால நான் இப்படித்தான் வருவேன் சக்கரவர்த்தி உடனே என்ன பண்ணார் காந்தியை எப்படியாவது நாம் பார்க்கணும் அதனால ஒன்னு செய்காம் அரண்மனையின் சட்டங்கள் அனைத்தும் காந்தியடிகள் வந்துவிட்டு திரும்பும் வரை ஒத்தி வைக்கப்படுகின்றன பத்திங்கா அரண்மனையினுடைய எல்லா சட்டங்களும் ஒத்தி வைக்கப்படுகின்றன மகாத்மா காந்தியை வர சொல்லு அப்படியே ரெண்டாட ஒரு வேட்டி ஒரு துண்டு மதுரையிலே இருந்த ஒரு ஏழை விவசாயிய பார்த்த உடனே இதுதான் இந்திய நாடுன்னு அப்படி மாற்றி அந்த துண்டு அந்த வேட்டியும் அவ்வளவுதான் உடம்பு திறந்த உடம்பு அப்படியே போனார் அந்த குளிரில் மகாராஜாவை பார்த்தார் ஒரு மணி நேரத்துக்கு பேச்சு வெளியில வர்றார் என்று ரெண்டு ஆடையோடையா எங்க மகாராஜாவை பார்த்தீங்க காந்தி பதில் சொன்னார் எனக்கு சேர்த்து உங்க மகாராஜா நிறைய ஆடை போட்டிருந்தாரே என்ன அர்த்தம் எி ஆரண்டப்பட்டவர்கள் ஏழைகள் அதனால ரெண்டு ஆடையோட நிற்கிறோம் புரிஞ்சு போச்சா எங்க நாட்ட சொரண்டி நீங்க போச்சிருக்கீங்க விக்டோரியா மகாராணி தலையில உள்ள அந்த கோகினூர் வைரம் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டது பாரசீகத்தில் இருக்கக்கூடிய மயிலாசனம் ஷாஜகான் கிட்ட இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்க ராஜா எனக்கும் சேர்த்து நிறைய ட்ரெஸ் போட்டிருந்தாரு எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா இந்த எளிமை இருக்குமானால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை வெறும் எளிமையான வாழ்க்கை குறைவான உணவு அது ரொம்ப முக்கியம் உண்டி சுருங்கில் உபாயம்பாப்பாட்ட குறைங்கிறார் அங்கதான் நம்ம வாழ்வது சாப்பிடுவதற்காகவே வாழ்கிறார்கள் காலையில மத்தியானம் சாயந்தர ராத்திரி எவ்வளவு சாப்பாடு கொஞ்சமா சாப்பிட்டிருக்கான் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டேன் இட்லி எல்லாம் கொட்டி வச்சா இமயமல்ல சின்னமா போயிருக்கோம் போயிருக்குமா இல்லையா எவ்வளவு சாம்பார் எவ்வளவு ரசம் எவ்வளவு மோர்கொழம்பு எவ்வளவு மோர் எவ்வளவு பாயாசம் அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் ஊற்றி வச்சா பசிபிக் மகாசமுத்திரத்தோடு பெருசாக இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்கோம் அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியைச் சேர கருதுகிறேன் திவளை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாக்கு குவளைக் குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே ஆண்டவனுக்கு குவளப்பூவுக்கு குவளைக் குடலை எடுத்தால் நல்லது திருத்தணி பெருமானுக்கு நான் குவளைக் குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனேன் ராமலிங்க சுவாமிகள் கண்ணீர் விட்டு பேசுகிறார் உண்டி சுருங்கில் உபாயம் பல உல கண்டம் கருத்த கபாலியுமே கண்டம் கருத்த கபாலின்னா யாரு சிவபெருமான் அவருக்கு எப்படி அழிவில்லையோ நீயும் அழிவில்லாமல் இருக்கலாம் ராமலிங்க சுவாமி சொல்றார் உணவிலே கட்டுப்பாடு மனைவியோடு இன்பம் அனுபவிப்பதில் கட்டுப்பாடு தூக்கத்தில் கட்டுப்பாடு அச்சத்தில் கட்டுப்பாடு இந்த நாள் இருந்தா நூறு வருஷம் நான் என்ன சொல்றேன் உடம்பு எடுத்தது எதுக்கு எதுக்கு கடவுள் கொடுத்தார் நமக்கு சொந்த வீடு கடவுள் திருவடி இது நம்ம வந்த வீடு நான் உயிரும் உடம்புங்கிற தலைப்பில இதை நிறைய சொன்னி கிடந்தது உடனே அதுக்கு புத்தி வந்துருச்சு அப்படி திரும்ப நிட்டு இப்போ இது இன்பம் அனுபவிக்க தயார் கடவுளை பிடிக்காமல் ஆணவத்தை சரி சொல்லிக்க கொஞ்சம் கொஞ்சமா போ அடி வாங்கு கடைசியில புத்தி வரும் இங்கே வா பிறவி எடு ஒரு பிறவி ரெண்டாவது பிறவி முதல் பிறவி கருணையால் தரப்பட்டது அடுத்த பிறவிகள் வினையினால் தரப்பட்டன எல்லாம் எடுத்து கடைசி போதும் சாமி என்னால் முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு போதும் பிறவி வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு கடவுள் அருள் செய்வான் அப்போ இந்த உடன்படுத்ததுக்கு நோக்கம் என்ன இப்புரவி ஆட்கொண்டு இனி பிறவாமல் காப்பது வாரியார் சாமி சொற்பொழிவு பண்ணார் சொற்பொழிவு பண்ற பொழுது பழுத்த பழமாயிட்டா இந்த சிந்தனைகள் வரும் பழுத்த பழம் ஆயிட்டா அப்ப இன்னொன்னு சொன்னார் வயசாக வயசாக பழுத்த பழம் ஆவார்கள் பழுத்த பழம் அழகாயிருக்கும் அதோடு நிறுத்தணுமா இல்லையா மகாத்மா காந்த பாருகே அழகா இருந்தார் அதனாலே வயசானவங்க பக்குவப்படுவார்கள் அழகாயிருப்பார்கள் யாரிடத்திலும் கருணையோடு இருப்பார்கள் ஒரு பயம் மெதுவாக ஒரு ஐயம் என்னடா எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார் எண்பது வயசு எப்ப பார்த்தாலும் உருன்னுட்டு உட்கார்ந்து இருப்பாரு முகத்துல அப்பளத்தை போட்டா பொறிஞ்சிரும் நீங்க என்னமோ வயசானா பக்குவம் வரும் மகிழ்ச்சி வரும் மலர்ச்சி வரும் அழகு வரும்னு சொன்னீங்களே அந்த ஆளு முகத்தை பார்த்தாலே மூன்றாத்திரிக்கு தூக்கம் வராதுன்னு இவர் சொன்னார் அது பழுத்த பழம் இல்லைடா வெம்பி போன பழம் சில பேரு வாழ்க்கையில வெம்பி போயிருவா இல்லையா வெம்பின பல முடியாது மகிழ்ச்சியோடு சாமி அற்புதமா சொல்றில் உபாயம் பல உல கண்டம் கருத்த கபாலியுமாமே உடம்பு ஒரு நாளைக்கு போயிடும் இருக்கிறதுக்குள்ள அதை ஒழுங்கா காப்பாத்தி அடைய வேண்டியது அடைஞ்சிடும் அதான் நோக்கம் எப்ப போகும் தெஞ்சப்படி அறுப்போம் தெரியாது எப்படி போகும் நிழல் மாதிரி போயிடும் நிழல் இருக்கு சூரியன் இருக்க வரைக்கும் இருக்கு சூரியன் போனா நிழல் போச்சு என் நிழல் தான் சார் நான் இருக்கேன் நிழல் போச்சு தண்ணி இல்ல குமிழி வந்துச்சு நீர் குமிழி பட்டுன்னு போயிடுச்சு இப்ப தான் வந்துச்சு போச்சு தீயில கற்பூரத்தை காமிச்சேன் காணாம போயிடுச்சு உடம்பு ஒரு நாளைக்கு இப்படி தாண்டா போகும் மூணு சொல்றாவது மற்ற பாட்டுகள் வரும் நீரில் குமிழியை காணில் எழுகின்ற தீயில் கற்பூரத்தை ஒக்க பொழுகின்ற இவ்வுடல் போம் இந்த உடம்பு கற்பூர மாதிரி ஒரு காலத்தில் போயிடும் சார் எங்களுக்கு இந்த நாலாவது அப்புறம் பேசுவான் சுருக்கமா சில செய்திகள் சொல்லுங்கள் என்ன செய்யணும் மனத்து விளக்கினை மான்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரிவொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே என்ன சார் சொல்றாரு விளக்குங்கிறாரு ால அதுக்கு ஒரு தீபத்தை அணைச்சு கோபம் வரக்கூடாது எல்லா விளக்கையும் தூண்டிவிடு உடம்புக்குள்ளே ஆறு ஆதாரமும் அற்புதமான தீபங்கள் எல்லாம் தூண்டி விடு மனத்து விளக்கு மாயா விளக்காக இருக்கும் நாட்டம் இரண்டும் வைத்திடில் அழிவில்லை நான் அப்பவே சொன்னேன் பூர்வ மத்தியஸ்தானத்துல பார்வையை வச்சா இந்த உடம்பு அழியாது கம்பன் விழாவுக்கு போன பொழுது டென்ஷன் ஆனதெல்லாம் மாறுனுச்சு இல்ல எங்க வைக்கணும் நாட்டம் இரண்டும் பார்வை நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓடிக்கிட்டே இருக்கு நிறுத்த முடியல கொஞ்சமா அவளது வேகம் இந்த வேகத்தை தான் குறைக்கணும் மாணிக்க சுவாமி வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி நான் இதை இப்படி சொல்லி பாக்கிறது பம்பாயில் ஒருத்தர் வேலை பார்க்குறார் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போயிடுவார் ஏன்னா அவர் தானாவிலேருந்து பம்பாய் போகிறதுக்கு அந்த ட்ரெயின் ரொம்ப நேரம் செல்லும் இவர் ஏழு மணிக்கு உட்காந்தா ஒன்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு போகலாம் ஆஃபீஸ் அஞ்சரை மணிக்கு முடிச்சா திரும்பி வர்றதுக்கு ஏழுரை எட்டு மணி ஆயிரும் அதிலையும் யாராவது பார்ட்டி ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னா ஒன்பது மணி ஆயிரும் இவருக்கு ஒரு பையன் பையன் அப்பாவை பார்க்கவே முடியலை காலம்பட போகிற போது தூங்கிவிட்டு இருக்கேன் வர்ற ஒதான்த்தையன் ஒரு நாள் நாளை தீபாவளி அப்படியா பையன் நாளைக்கு அப்பா நம்மளோட இருப்பாரா அப்பாவா அது யாரு இல்ல போட்டோவை இது ஞாயிற்றுக்கு ஞாயிறு வர்ற மாமா இல்ல ஒரு நாளைக்குள்ளாரூறு டாலர் இவன் சொன்ன அந்த பணத்தை எல்லாம் டப்பாவுல போட்டு வச்சிருக்கேன் இதுவரைக்கு நூறு டாலர் ஆயிரம் ஆயிரம் என்னடா பண்ணுவே? நூறு டாலரே. அப்பா உனக்கு கொடுக்கறேன் ஒரு நாளைக்கு முழுக்க எங்கூட இருக்கியாப்பா பெத்த புள்ள நூறு டாலருக்கு உட்கார்ந்து நான் தர்றேன் வேகம் நமக்கு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் நாமே இப்போ முக்கியமான ஒன்று சொல்லப்பறை பிராணாயாமம் இன்னைக்கு தலைப்பு கொஞ்சம் கடுமையான தலைப்பு நூறு வருஷம் வாடுறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈசி ஜோக் சும்மா விளையாட்டு பிராணாயாமம் பண்ண நூறு வருஷம் இருக்கலாம் என்ன பிராணாயாமம் அன்னைக்கு சொன்ன லேசா இப்ப திரும்ப அது லேச ஆரம்பிக்கிறேன் சிம்பிளா சொல்லிக் கொடுக்கிறேன் வலது மூக்க மூடிக்கும் இடது மூக்கு வழியா மூச்சை இழு முடிஞ்ச அளவுக்கு இழுங்க உள்ள வச்சிருங்க அப்புறம் இடது மூக்கை மூடிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடுங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை எத்தனை நிமிஷம் வச்சுக்கணுங்கறதெல்லாம் பெரிய காரியம் அதெல்லாம் பண்ணனா நம்மளால ஆரம்பத்தில் முடியாது அவர் என்ன சொல்றாரு சாதாரணமா பதினாறு சுண்டுக்கு இழு அறுபத்தி நாலு சுண்டு வச்சுக்கோ முப்பத்தி வெளியில விடுங்க முடிஞ்சளவுக்கு இழு அது ஒவ்வொருத்தூடிக்கும் பண்ண இழுக்கிறதுக்கு பூரகம் கும்பகம் வெளியில் விடுறதுக்கு ரேசகம் எவ்வளவு பிராணாயாமம் பண்றியோ அவளதுக்கு உடம்பு முழுக்க ஆக்சிஜன் பரவும் சுத்தமா இருக்கும் நோய்கள் வராது நூறாண்டு வாழலாம் இதுக்கு ஐம்பது பாட்டுக்கு மேல சொல்றாரு பிராணாயாமம் எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்பன் கண்ணுதல் காணுமே காற்று ஆகாசம் மண்ணு தண்ணி நெருப்பு இந்த அஞ்சையும் நம்மளோட கட்டி வச்சு விட்டாங்க கடவுள் என்ன செய்யலாம் நம்ம கிட்ட ஒரு குதிரை இருக்கான் அந்த குதிரையை ஒழுங்கா ஓட்டணுமா அது என்ன குதிரை வாசின் குதிரை வாசின்னு ஒரு அர்த்தம் உண்டு வாசியோகம் என்ன ஆயிரம் காற்று பிராணாயாமம் மிக்க புறவியை மேற்கொண்டால் கருடன் கருடனை விட வேகமா செல்லக்கூடியது மூச்சு காற்று இதை நீ ஒழுங்காக கட்டுப்படுத்தினால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் உடம்ப சந்தோஷமா இருக்குமா கல்லு சாப்பிட வேண்டாமா தமிழ்நாட்டில் இத சொன்னா என்ன உதப்பாங்க வியாபாரம் போயிரும்னு தீபாவளி அன்னைக்கு இத்தனை கோடிக்கு வியாபாரம் சுதந்திர நாள் அன்னைக்கு இத்தனை கோடிக்கு வியாபாரம் கொடி கட்டி பறக்குது மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுள்ள வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் நடக்கிறது எப்படி இருப்பானா துள்ளி நடப்பானா சோம்பல் தவிர்ப்பிக்கும் சோம்பல் வராதான் யாருக்கு உணர்வுடையோருக்கே இதை கேட்டு உணர்வு யாருக்கு இருக்கோ அவனுக்கு சொல்லி இருக்கேன் மற்றவனுக்கு சொல்லலே ஐவருக்கு நாயகன் அஞ்சு பேருக்கு நாயகன் இந்த உயிர் மெய்வாய் கண் மூக்கு செவி அஞ்சு பேருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் இந்த ஊர் இதுக்கு உடம்பு இதுக்கு தலைமகன் உய கொண்டேறும் குதிரை மற்ற உண்டு உண்டு மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே மெய்யர்னா என்ன அர்த்தம் பக்குவமாக உடம்பை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் உயர்ந்த சான்றோர்கள் அவர்களுக்கு இந்த பிராணாயாமம் வெற்றியை கொடுக்கம் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்காது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை காற்றை பிடிக்க முடியுமா முடியல ஏற்றி இறக்கி உள்ள இழுக்கிறான் வெளியில் விடுறான் ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே இன்னொன்னு சொல்றார் சும்மா இருக்கிற பொழுது எடப்புறம் மூச்சை இழு வலப்புறம் விடுங்கிறார் இடது பக்கம் மூச்சை இழு வலது பக்கம் விடு எவ்வளவுக்கு எவ்வளவு இதை செய்யறியோ அவ்வளவுக்கு உடம்புல உயிர் இருக்கும் இது ஒரு பெரிய தேவ ரகசியம் எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே என்ன அர்த்தம் சாப்பிடுற பூரி இல்லை பூரித்தல் பூரித்தல்னா உள்ள இழுக்கிறது ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் அதனால இடது பக்கத்தில் எப்பவும் மூச்சை இழு வலது பக்கத்தில் விடு இதை கொஞ்சம் பழகி பாரு அங்கே அது செய்ய யாக்கைக்கு அழிவில்லை உடம்பு அழிவில்லாமல் இருக்கும் அங்கே பிடித்து அது விட்டளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனும் ஆமே உள்ள சங்கு சத்தம் கேட்குமா எங்க சங்கு சத்தம் நீங்க வேற எதையாவது நினைச்சிட கூடாது சங்கு ஊதிட்டு அண்ணன் சங்கு மூணு வகை நேரத்தில் ஊதுவாங்க கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார் வாழ்க்கையில மூணு சங்கு ஊதுவான் தெரியுமா முதல் சங்கு எப்போ அம்மா அமுது கொடுப்பான் சங்கிலாவது சங்கு கல்யாணம் முதற் சங்கு அமுது மொய்குழலார்த்தங்கள் இடைச்சங்கு நல்விலு நடுச்சங்கு நல்விலங்கு பூட்டும் கடை சங்கு ஆம்போது அது ஊதும் கடைசியில ஊதிருவான் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் இதாண்டா நம்மளுக்கு உலகத்துல மூணு சங்கலை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அது இல்லை இது இங்க சங்கு என்ன தெரியுமா உள்ளே ஞானிக்கு சங்கு மாதிரி சத்தம் கேட்கும் மணி மாதிரி சத்தம் கேட்கும் நம்ம ஊர்ல கோயில் திறக்கிற பொழுது சங்கு ஊதுறாங்களா இல்லையா மணி அடிக்கிறாங்களா இல்லையா அவ்வளவு உள்ள கேட்கிறது நான் அப்பவே சொன்ன ஒரு அமுதம் பாயும் பிரசாதம்ீபாராதனை இங்க கிடைக்கும் சொன்ன தீபம் வர்ற பொழுது போயிடும் போட்டிற உடம்புள்ளது அப்படியே கோயிலா மாத்தி காமிச்சாங்க நம்மளால உடம்பில் பண்ண முடியலையா கோயில்ல பண்ணி பார்த்துக்கிட்டு தீபாராதனை அங்க தெரியப்படாது இங்க தெரிய ஆரம்பிக்கணும் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை வாயு கண்டடத்தில் அப்படி போகுது இப்படி போகுது நம்முடைய மூச்சு காற்று இஷ்டப்படி போகுது நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உருப்பு சிவக்கும் ரோமங் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனேன் காற்றை ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம் செய்தால் மூச்சு காற்றை உள்ளே கும்பகம் செய்தால் உறுப்பு சிவக்கும் ரோமங் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனேன் பனிரண்டு அங்குளம் நம்ம மூச்ச விடுறோம் எட்டு அங்குலம் இழுக்கிறோம் என்ன முழுக்கிறான் இப்பதான் முழுக்க இழுத்து இருக்கேன் இதுவரைக்கும் நான் எட்டு அங்குலம் தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான் தகராறு வந்தா தான் கண்டுபிடிப்போம் அப்படித்தானே இழுத்த எட்டு அங்குளம் இழுக்கிறேன் இப்படி நட்டப்பட்டுகிட்டே வந்தா ஒரு நாளைக்கு இந்த வீடு போயிரும் என்ன சொல்றாரு கூடம் எடுத்து குடிவுக்க மங்கையர் ஓடுவர் பன்னிரண்டுலம் நீடுவர் எண் விரல் கண்டிப்பலாம் அஞ்சலுத்து எப்படி நிலை பெற்று இருக்கிறதோ அப்படி நம்மளும் நிலை பெற்று இருக்கலாம் சில சமயம் இடது மூக்கல ஓடுது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வலது மூக்கல ஓடும் பன்னெண்டு மணி நேரம் இடது மூக்கல ஓடும் அன்னைக்கு ஒரு கணக்கு சொன்னேன் ஆறு காலையில சூரிய உதயத்திலிருந்து கணக்கு பார்க்கணும் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வலது மூக்களை ஓடும் வலது மூக்கு பன்னெண்டு இடது மூக்கு இப்படியே கொண்டு கொஞ்சம் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கும் என்ன சார் செய்யணும் தியானம் பண்ணி பிராணாயாமம் பண்ணனா இந்த ரெண்டு பக்கம் ஓடுற மூச்சம் நடுகடத்துக்கு வந்துடும் நடுகம்னா எது சுழுமுனை நாடின்னு அதுக்கு பேரு வைக்கிறார் இந்த பாருங்க என்னுடைய வலதுகால் வலதுகால் கட்டவரல்ல ஆரம்பிச்சு ஒரு நாடி இப்படியே ஓடி வந்து இப்படியே வந்து இந்த புருவ மத்திய ஸ்தானத்தில் அப்படி கிராஸ் பண்ணுது அதுக்கு பேரு பிங்கலைன்னு பேரு இடதுகால் கட்ட வரல ஆரம்பிச்சு இப்படியே வந்து புருவ மத்திய ஸ்தானத்தில் கிராஸ் பண்ணுது அதுக்கு பேரு இடைகலை இன்னு பேரு இந்த ரெண்டு வழியா தான் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த நடுவில் ஒரு நாடி முதுகுத்தண்டுல ஓடுது அதுக்கு பேரு சுற்றும் நாடி சுழுமுனை நாடு இன்னு பேர் மூச்சு இடது மூக்களை ஓடினாலும் வலது மூக்களை ஓடினாலும் ஆயுள் குறையும் சுழுமுனை நாடியில் ஓடிட்டா சாவே கிடையாது அது எப்படி சார் இந்த மூச்சு அதுக்கு மாத்துறது யோகாசனம் பண்ணு தியானம் பண்ணு பிராணாயாமம் பண்ணு தெரியா பட்சா இப்போ அந்த கடைசி அவனு சொல்றேன் என்ன அதை சொல்லிவிட்டு ஒரு சின்ன முடி வரை கொடுப்பேன் இன்னும் ஒரு நாலஞ்சு பாட்டு சொல்றார் திருமூலர் ஒரு கட்சி இந்த பாட்டெல்லாம் திருமூலர் பாடலைங்குது ஒரு கட்சி இது வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கு உண்மைங்குது எனக்கு புரியல ஆனா அதை பயன்படுத்தின ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை நூறு வருஷம் வாழணுமா அதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லித் தர்றேங்கிறார் நூறாண்டு உயிர் வாழ்க்கை அதுக்கு ஒரு வழி சொல்லித் தர்றேங்கிறார் அது என்ன வழி நம்ம உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்ற சிறுநீர் வருது வருந்து ஒத்துக்குது பழைய காலத்தில் சொல்லுவான் முத்திர வியாதிக்கு மூத்திரம் மருந்து ஆமாங்க பழைய பழமொழி சில வியாதிகளுக்கு அது மருந்துங்கிறார் திருமூலர் என்ன சொல்றார் இதுக்கு சிவநீர் பேர் வைக்கிறார் தெளிதரும் சிவ நீர் பருகில் ஐயோ இத குடிக்கணுமா சரி எப்படி சார் குடிக்கிறது அதுக்கு ஒரு மெத்தடு சொல்ற இன்னைக்கு உள்ள சிறுநீரை எடுத்து வச்சிரு நாளைக்கு நாளைக்கு காலையில் எடுத்து வைச்சு முதல்ல எடுக்காதே கடைசியிலையும் எடுக்காதே நடுவில் சண்டை ரொம்ப பேரு அமுறிதாரணு பேரு அமுறின்னா சிறுநீர்னு ஒரு கட்சி சில பேர் என்ன சொல்றாங்க தப்பு இவங்க தப்பு பண்ணிவிட்டாங்க அமுறின்னா என்ன தெரியுமா இந்த உள்ள ஒரு அமுதம் கொட்டும்னு சொன்ன பாருங்க பிராணாயாமத்தினாலே மூலாதாரத்தை அக்னி மேலே போகுமானால் புருவ மத்திய ஸ்தானத்திலிருந்து ஒரு அமுது கொட்டும் அந்த அமுதுதான் அமுறிங்கிறாரு ஒருத்தரு ஒருத்தரு அதெல்லாம் கிடையாது பின்னால உள்ள பாட்டை பாருங்க அதனாலே இது நிச்சயம் சிறுநீர் தான் தெளி தரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை ஒரு வருஷம் சாப்பிட்டா உடம்புக்கு ஊனம் கிடையாது வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்கும் எட்டு எட்டு ஆனா பிராணன் ஒடுங்கும் மனம் ஒடுங்கும் கழிதரு காயம் கனகமதாமே உடம்பு தங்கமயமாக மாறும் ஆனால் எவனும் பக்கத்தில் வர முடியாது அது வேற விஷயம் ஒளிதரும் சொல்றாரு பாட்டு அப்படி இருக்கு அடுத்த பாட்டு பாருங்க அங்கே தான் விவகாரம் ஆரம்பிக்குது நானும் சண்டை போட்டு நாலஞ்சு பேர் எடுத்து பார்த்தேன் பெரும்பகுதி பேர் சிறுநீர்ங்கிறாங்க ஆங்கில உரையாசிரியர் அது இல்லேங்கிறார் ஒரு பாட்டு இடிக்குது அவர் என்ன சொல்றார் இந்த பாட்டு திருமூலர் பாடல யாரோ சேர்த்து பாருங்க மிளகு எடுக்கணுமா ஒரு மிளகு சாப்பிடணுமா இரண்டாவது நாடு சிறுநீரும் சாப்பிடணுமா மூணாவது நாடு மிளக பொ கலக்கி சாப்பிடணும் நாள் மூணு மிளகு நாலாவது நாள் நாலு மிளகு அஞ்சாவது நாள் அஞ்சு மிளகு இப்படியே நூறு நாளைக்கு நூறு மிளகு சாப்பிட்டா உடம்பு அப்படியே இருக்கும் அழியாது நூறு மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளிவூச்சி கப்பிடில் மாறும் இதற்கு மறுமயிராமே புரியுதா சிறுநீர் எடுத்து தலையில தேய்ச்சின்னா நரைமுடி கருக்கும் எழுதுறாரு மாறும் இதற்கு மறுமயிராமே உச்சிகளை தேய் நரைமுடி கருக்கும் ஒரு ஆள் ஒரு மருந்து கொடுத்தா ஊர்ல அதாவது நரைச்சி போச்சு நரைச்ச உடனே கருமுடியாகும்னு சொன்னேன் இவர் அதை வாங்கிட்டு வந்து நல்லா தேச்சார் மருந்து பொட்டல் முந்தோச்சு என்ன பண்றது மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளி உச்சி கப்பிடில் மாறும் இதற்கு மறுமயிராமே இன்னும் எல்லாரும் தப்பு தப்பு தப்பு நல்லது உ ஆத்தரை சொ மாதிரி உடம்பின் கரை கரை நின்ற காணல் உவரி ரொம்ப உப்பா இருக்கிறது வரை வரை ஐயையோ வேண்டாம் என்பர் மதியிலா மாந்தர் முதல்ல வர்ற சிறுநீர் நுரையோட வரும் கடைசியா வர்ற சிறுநீர் திரையோட வரும் நடுவில் உள்ளதை சாப்பிடணுமா நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரை திரை மாறும் நமன் இல்லை தானே இந்த பாட்டுக்கு ஒருத்தர் சொல்றார் இது எதுக்கு தெரியுமா நிச்சயமாக இதுல எங்கொரு பாட்டு பாருங்க நெல்லியும் மஞ்சளும் வேம்பும் மஞ்சள் வேம்பு மிளகு நெல்லி இதை எல்லாம் சேத்தா மேனி இழகும் கபாலம் இருளும் ஒரு பக்கம் வச்சுங்க சொல்லிட்டேன் பல வழி சொல்லிட்டேன் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன முடிவுரை சொல்லப்பறேன் ஒண்ணு நூறு வருஷம் வாழணுமா ஆமா எதுக்கு இந்த உடம்பை வச்சு இனிமே உடம்பு எடுக்காம இருக்கிறதுக்கு வாடியார் சாமிகிட்ட கேட்டாங்களா உங்கள் பிறவியின் நோக்கம் என்ன ஒவ்வொருத்தர் பிறவைக்கு ஒரு நோக்கம் உண்டு எழுதி வச்சுங்க திருச்செந்தூர்ல ஒரு எரும மாடு அதன் பிறவிக்கு ஒரு நோக்கம் திருநெல்வேலியில சைவ பெருமக்கள் காவடி கட்டினாங்க காவடி கட்டி நிறைய பாட்டெல்லாம் பாடி காவடியை தூக்கி விட்டு திருச்செந்தூருக்கு போவாங்க அன்னைக்கு ராத்திரி காவடி கட்டி நல்ல பாட்டெல்லாம் பாடினாங்க வெளியில ஒரு எரும மாடு கேட்டுக்கிட்டே நின்றுச்சு அப்படியே கண்ணீர் விட்டு கேட்குது எரும மாடு உள்ள இருந்த ஆளெல்லாம் சாப்பிடுறான் வெளியே இருந்த எரும மாடு பாட்டை இருக்கு மறுநாள் காலையில புறப்பட்டாங்க திருநெல்வரியிலேருந்து திருச்செந்தூருக்கு எரும மாடு பின்னாலே போனிச்சு கோயிலுக்குள்ள போயாச்சு எல்லாரும் திருச்செந்தூர் கோயில் எதிர்த்தாப்புல ஆறுமுக நயனார் சந்நிதி எருமமாடு அந்த இடத்துல வெளியில கடலுக்கு நேர நிக்குது எல்லாம் உள்ள போயிட்டாங்க எருமமாடு உள்ள போகல நேர ஆறுமுக பெருமான பார்த்துக்கிட்டு இருக்கு திருச்செந்தூர்ல நேர் சந்நிதி ஆறுமுகனுக்கு கடலை நோக்கிய சந்நிதி பாலசுப்ரமணியத்துக்கு அப்படியே பார்க்குது போற்றி பசும்பன்மா போற்றி முன்னிய கருணை ஆறு புகப்பறம் பொருளையே போற்றி கண்ணியர் இருவர் நீங்க கருணை வாரிதியே போற்றி என் கண்ணே கண்ணுள் இருக்குமா மணியே போற்றி எல்லாரும் பாடுறாங்க எரும மாட்டுக்கு கண்ணீர் வழியுது பாட முடியலே ஆனா அனுபவிக்குது எல்லாம் கும்பிட்டா மாட்டே ஒண்ணும் சாப்பிடலை வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடுது அந்த இடத்தை அசுத்தம் பண்ணலை எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சுட்டு வருது எவ்வளவு சுத்தம் பார்த்தீங்களா எரும மாடு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போனவனெல்லாம் திரும்பிட்டான் எரும மாடு அங்கே நிக்குது முருகனை பார்த்த உடைக்க நிக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்குது நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு ராத்திரி கோயில் டிரஸ்ட் போர்டு அப்படையார் முருகன் காட்சி கொடுக்கிறான் கோயிலுக்கு கொடிமரம் போயிடுச்சு கொடிமரம் குறிப்பிட்ட மரத்துல தான் இருக்கணும் கொடிமரம் குறிப்பிட்ட நீளத்துக்கு இருக்கணும் அவ்வளவு நீளத்துக்கு மரம் ஒரு மரமா கிடைக்கணும் கிடைக்கல நாளைக்கு காலையில கொடிமரம் வரும் சண்முக விலாசத்துல போய் நெல் முருகன் மறைஞ்சிட்டார் சண்முக விலாசம்னா எது கடற்கரை முருகன் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் மறுநாளைக்கு வடமலையப்பையும் கூட்டிக்கிட்டு வந்து நிற்கிறார் கடலுக்குள்ள இருந்து வருது என்னவோ திரும்பி பார்த்தா எரும மாட்ட காணாம் ராத்திரி நின்றுச்சுங்க காணாம் எங்க போச்சுன்னு தெரியல கடலுக்குள்ள நீள கொடிமரம் வருது திருச்செந்தூர் கடல் அல எவ்வளவு வேகமா அடிக்கும் தெரியும் அதை மீறி யாரோ தள்ளிக்கிட்டு வர்றாங்க எரும மாடு கொம்புல கொட்டி தள்ளிக்கிட்டு வருது கொம்புல குத்தி வந்து கொடிமரத்தை போட்டு கோபுரத்தை பார்த்து சாஞ்சிது முடிஞ்சு போச்சு என் பிறவியின் நோக்கம் நிறைவேறிவிட்டது திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடிமரம் கொண்டு வருவதற்காக நான் படைக்கப்பட்டேன் அந்த எரும மாட்டை இன்னைக்கு சமாதி வச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல திருச்செந்தூருக்கு போறவங்க கடற்கரையில் கொஞ்சம் போனா மூவர் சமாதின்னு ஒண்ணு இருக்கும் அதுவும் தாண்டி போனீங்கன்னா எருமமாட்டுக்கு சமாதி வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல குகஸ்ரீ ரசபதி அவர்கள் இதை திருப்புகள் அமிர்தத்தில் எழுதினார் நாப்பத்தி ரெண்டுல நான் அந்த புத்தகம் வச்சிருக்கேன் ஒரு பழைய புஸ்தா கரையில் கிடைச்சது வாங்கிட்டேன் இப்ப எங்க தமிழ்நாட்டு இலக்கியங்கள் பூரா பழைய புஸ்தக கரையில தான் கிடைக்குது எடுத்துக்கொண்ட நம்முடைய பிறவிக்கு நோக்கம் இனி பிறவாமை இந்த பிறவி போதும் அடுத்த பிறவி வேண்டாம் அதுக்கு என்ன செய்யணும் ஞானம் கிடைக்கணும் ஞானம் கிடைக்கணும்னா யோகத்தில இருக்கணும் யோகத்தில இருக்கிறதுக்கு உடம்பு வேண்டும் முடியாதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் வியாதியோட இருக்கலாமா ஒருத்தடி எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்கார் தொண்ணூறு வயசு அத்தனை பேர் என்ன சொல்றா எது கூடாது அவனா பார்த்து கொடுத்த நம்ம விருப்பப்படி பிறக்கவும் முடியாது விருப்பப்படி சாகவும் முடியாது அது அவங்க அவன் கையில் இருக்கு ஒரு ஊரில் பல்லடம் ஒரு ஊர் பல்லடங்கிற ஊர்ல ஒரு கிளவி அம்மா எண்பது வயசு பிள்ளைகள் நாலு பேரு நாலு ஊர்ல இருக்க கல்கத்தாவில் இருக்க பாம்பேல இருக்க டெல்லியில இருக்க மெட்ராஸ்ல இருக்கேன் அந்த அம்மா மட்டும் பல்லடத்துல தனியா இருக்கு திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை நாலு வயலுக்கு தந்தி கொடுத்துருச்சு அந்த காலம் தந்தி தான் இப்ப என்ன ஆளு கையில ஒரு செல்லு வச்சிருக்கோம் மாட்டு கழுத்துல மனுஷன் கழுத்தில் செல்லு அது மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம் இது பழைய காலம் தண்டி கொடுத்தாச்சு நாலு பேரும் பொண்டாட்டி புள்ளை குட்டியோட வந்துட்டேன் நாலு மகனையும் பார்த்த உடனே அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு நாலு மருமகளுக்கும் கோபங்கோமாவது எல்லாம் வீணா போச்சே எவ்வளவு செலவழித்து வீணா போச்சு பிள்ளைகளுக்கு லீவு கட்டு வீணாக போச்சு எல்கேஜி யுகேஜிக்கு எல்லாம் லீவு வாங்கப்படுறவாடு எந்த ஆஃபீஸில் கூட லீவு வாங்கலாம் இந்த எல்கேஜியில் லீவ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நம்மளை திட்டு ஆறு அந்த ஹெட் மாஸ்டரு நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது ஆனாலும் பிள்ளைக்காவது திட்ட வாங்கிக்கிறோம் எல்லாம் தப்பிச்சு பெரும்பாடாக போகுது எல்லாம் வீணாக போச்சு சரி பரவாயில்ல எல்லாம் போயிடுச்சுங்க ஆறு மாதம் ஆச்சு திரும்ப அம்மா விழுந்துருச்சு திரும்ப தகவல் கொடுத்தாங்க திரும்ப எல்லாரும் வந்தாச்சு மருமகளுக்கும் கோபம் தாங்கலை ஆயிடுச்சு இழுத்துக்கிட்டே கிடக்கு போக மாட்டேங்குது மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மூத்த மருமக சொன்னா எங்க மாமியார் எப்பவும் ரொம்ப மண் மேல ஆசை உள்ளவங்க அதனால மண்ணியில் போட்டு இந்த தண்ணியை வாயில ஊத்துங்க மண்ணாச போகுமா ஊத்தினாங்க அது போக அது பாட்டுக்கு நல்லா இருக்கு என்ன பண்றது பொண்ணாசை அதிகம் பொண்ணை உரைச்சு தண்ணியில் ஊற்றி இந்த தண்ணியை வாயில ஊத்துங்க வாயில போடுவோம் தண்ணிய வாயில ஊற்றி ஆச்சு அதுக்கு மூணாவது மருமகம் விவரமான எங்க அத்தை வெள்ளிக்கு வெள்ளி என்ன தேய்ச்சி குளிப்பாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னைய தேய்ச்சி ஊத்துங்க இந்த வயசுல என்னைய நல்லா தேய்ச்சி தண்ணிய ஊத்த நாங்களா முடிஞ்சு வச்சு ஒரு பக்கம் நல்லா கேக்குறீங்க இன்னொரு பக்கம் ராமநாதபுரத்துல ராமநாத சேதுபதினு ஒரு பெரிய மகாராஜா பாஸ்கர சேதுபதியினுடைய பிள்ளை சண்முக சேதுபதி சண்முக ராஜேஸ்வர சேதுபதியினுடைய புள்ள ராமநாத சேதுபதி புகழ்பெற்ற மனிதன் உயர்ந்த சான்றோர் பெரிய பக்தர் மங்களநாத சுவாமிக்கு பரம பக்தர் உத்தரகோஷமங்க சுவாமிக்கு மங்களநாத சுவாமி என்று பேர் அவர் உத்தரகோசமங்க பெருமானை வழிபடு தெய்வமாக கொண்டவர் நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் கூட பேசியிருக்கேன் இந்த ஓரத்தில் சாஞ்சி உட்கார்ந்து எங்கள் பேச்சை கேட்பார் ராமேஸ்வரத்தில் எப்போ ஆயிரத்தி நாற்பது வருஷத்துக்கு மேல இப்ப அவர் கோயிலுக்கு அவர் பரம்பரை டிரஸ்ட் போர்டு கேட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ராமேஸ்வர சிவராத்திரி அன்னைக்கு தேர் இழுக்கிற பொழுது கூப்பிட்டு முதல்ல இழுக்க சொல்லுவார் அப்படி புண்ணியவான் அப்படி கேட்பார் கடைசி காட்சி பூஜை பண்றார் பூஜை பண்ணிட்டு சாமிக்கு மங்களநாத சுவாமி வச்சிருக்கார் கீழே விழுந்து கும்பிட்டார் மங்களேஸ்வரி உடனாகிய மங்களநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் கீழே விழுந்து கும்பிட்டார் சொல்லுங்க பல்லடன் தேவிலியா ராமநாதபுரம் தேவலியா கடவுள் அதுதான் பிரார்த்தனை நோயுற்றடராமல் நோய் வராமல் நோய் வந்தது அவ்வளவுதான் கட்டண பெண்தியோ புருஷன கூட கொஞ்ச நாளைக்கு அவரு கஷ்டப்படுறாரு போனா கூட பரவாயில்ல கூடவே கூடாது நோயுற்றடறாமல் நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயும் பகை நடந்துட்டே இருந்தார் முடிஞ்சு பொள்ளாச்சி மகாலிங்கம் அருட்செல்வர் தொண்ணூத்தோரு வயசு தொண்ணூத்தோரு வயசு பெரிய புண்ணியவான் நிறைய தான தர்மம் பண்ணவர் வல்லற் பெருமானுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தவர் ஒரு கண்ணு காந்தி ஒரு கண்ணு வல்லலார் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவுக்கு அக்டோபர் மாசம் வள்ளலார் விழா மேடையில் ஏறி இவரு தான் தலைவர் உட்கார்ந்திருக்கார் நல்ல பாட்டு வள்ளலார் பாட்டு பாடுறாங்க கேட்டார் சாஞ்சார் அங்கே முடிஞ்ச வச்சு நல்ல விழாவுக்கு பேச போனவர் ஏ ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் மயிலாப்பூர் கிடைக்குமா அப்படித்தான் போகணும் நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தைள் நீக்கி இப்படிங்கிறதுக்குள்ள உடம்பு போகணும் என்னை உன் ஐயா நின் சீரடி வைப்பாய் தெரிந்து திருப்போரூர் பெருமானே உன் திருவடி கீழ் என்னை வைத்துக்கொள் இதுதான் கடவுள்கிட்ட கேட்கணும் இப்போ ஒரு சின்ன நிறைவுரை இந்த தலைப்புக்கு ஒரு நிறைவுரை சார் நூறு வருஷம் வாழணும்னு இருக்கட்டும் நல்லாவே வாழணும்னு வச்சுக்குவோம் என்ன சார் செய்யணும் நான் சொல்றதை செய்யணும் போதும் முதல்ல நல்ல சிந்தனை இருக்கணும் நல்ல சிந்தனை இல்லைன்னா உடம்பு கட்டு போயிடும் உடம்பு கட்டு போனால் நீ நூறு வருஷம் வந்து கஷ்டப்படணும் நல்ல சிந்தனை வரும் ஒது ஒ கவலையே அப்பா அம்மா இந்த வீணா போயிடுது நல்ல சிந்தனை ாமிகள் ஒரு நூல் எழுதினார் அதுக்கு என்ன பேரு வச்சார் நற்சிந்தனை பேரு வச்சார் யாழ்ப்பாணத்துல யோக சுவாமிகள் பரம ஞானி அவரு நற்சிந்தனை நல்லோர்கள் கூட்டம் எப்பவும் நல்லவங்களோட இருந்தார் எங்கேயாவது கெட்டவன் மாட்டிக்கிட்டீங்க நிச்சயமா கெட்டு போயிருவீங்க ஆன்மா ஈஸியா அந்த பக்கம் போயிரும் மூணாவது இறை உணர்வு கடவுளே எல்லாம் நீ கொடுத்தது எல்லாம் நீ கொடுத்தது அறிவு ஆற்றல் கல்வியலாங் கற்பித்தாய் நின்பால் நேயங் காண வைத்தாய் இவ்வுலகம் காணல் என்றே வகை அறிவித்தாய் உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய் கடவுள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் மனசு கெட்டால் உடம்பு கெடும் சார் இவ்வளவுதானா இல்ல இன்னும் முக்கியமானது ரெண்டு இருக்கு ஒன்னு காமம் சினம் பெருந்தீனி மூனையும் குறைச்சிருவோம் காமம் கோபம் கோபம் சண்டாளா கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேங்கிறேன் என்னமோ அது வரைக்கும் மனுஷனா இருந்த மாதிரியும் இனிமே இல்லாத மாதிரியும் கோபம் வந்தா போச்சு காமத்தினாலே மூச்சு நட்டம் உண்டாகும் ரொம்ப முக்கியம் பெருந்தீனி அப்பா சில பேர் சாப்பிடறாம் பாருங்க ஒரு ஆளு விருந்துக்கு வந்தாரு பக்கத்தில் உட்கார்ந்து அவ்வளவு சாப்பிட்றாரு மூணு ஆளு சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்றாரு நல்லா சாப்பிடட்டும் சாப்பிட்டாரா மூறு சாதம் வரைக்கும் வந்துருச்சு பாயாசம் வந்தது அதையும் ஊற்றிட்டாரு இப்போ அடுத்தாப்புல ஐஸ்கிரீம் வந்துருச்சு சொல்லவே இல்லை ஐஸ்கிரீமுக்கு இடம் கிடைக்குமா அதுக்கும் இடம் கிடைச்சிது ஐஸ்கிரீமையும் ஊத்தி விட்டார் ஐஸ்கிரீமை ஊத்திட்டு பார்க்கிறார் வாழைப்பழம் வந்துருச்சு மாம்பழம் வந்துருச்சு என்ன அநியாயமா இருக்கு ஒரு வயிறு தானே இருக்கு கடவுள் கொடுத்தது வயிறாட சாப்பிட்டார் நடக்க முடியலை ஒரு இடத்துல வந்து அப்படி சாஞ்சார் காலில் செருப்பு போட முடியலை பயிர்னரை அப்படி இதுவரைக்கு இருக்கு ஒரு ஆள் பக்கத்துல போனா என்னங்க வாய்க்கொள்ள வரல விட்டு வாந்தி எடுங்க இந்த ஆளு வாய்க்கொள்ள விரல விட்டாரு விட்டுட்டு சொல்றாரு ஐயோயோ என்ன இவளது இடம் மிச்சம் இருக்கு தெரிஞ்சா இன்னொரு வடையும் சாப்பிட்டு இருப்பனே மனித இயல்பு குழந்தை பிறக்கிற பொழுது என்ன செய்யுது பால் கொடுத்தா சப்புது சாகுற போது பால் ஊத்தினாலும் சப்புது இந்த நாக்குத்தான் பொல்லாது என்ன செய்யணும் பிராணாயாமம் பண்ணுங்க மூச்சை புடிங்கல ஒண்ணு முக்கியம் பிராணாயாமம் எல்லாம் நம்மளா பண்ணப்படாது கைகால இழுத்துக்குச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது குருநாதனை பக்கத்துல வச்சுதான் செய்யணும் குருநாதர் யார் இருக்கா தேடித்தான் கண்டுபிடிக்கணும் என்ன சொல்றார் அநாகதில பார்வைய வையுங்கிறார் பிராணாயாமந்தான் அடிப்படை இப்படி எல்லாம் செய்வோமே ஆனால் இறைவனுடைய திருவருட்கருணையினாலே நூறாண்டு வாழலாம் என்பதை சொல்லி திருமந்திரத்துக்கு ஒரு சின்ன நிறைவுரை எட்டு நாட்கள் இந்த பேச்சு நான் அறிந்தது ரொம்ப குறைவு மொத்தம் மூவாயிரத்தி பாட்டு என்னால் ஒரு முன்னூறு பாட்டு கூட சொல்ல முடியலை நான் அறிந்தது குறைவு அதில் நான் சொன்னது அதை குறைவு நமக்காக வேண்டி மூணே மூணு செய்தி இப்போ சொல்றேன் ஒன்றும் அவர் பாடின பாட்டு பேசி அறங்கட நில்லன்மின் அடுத்தவனை இழித்து பேசாதே தப்பு அவனவன் ஒவ்வொன்னெல்லாம் பெரியால இருப்பான் பேசி அறங்கட நில்லன் மின் வெவ்வியன் ஆகி பிறர் பொருள் மின் கொடியனாக இருந்து அடுத்தவன் சொத்த கொள்ளை அடிக்காதே செவ்வியனாகி சிறந்து உண்ணும் போது செவ்விய செம்மையான மனத்தோடு சாப்பிடற பொழுது தவ் கொடுண்மின் தலைப்பட்ட போதே தவ் அகப்ப சாப்பிடுற பொழுது ஒரு அகப்ப அன்னமாவது யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடு உன்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு சாப்பிடு நீ அதிகம் கொடுக்க வேண்டாம் ஒரு அகப்பை அன்னம் கொடு யா வர்க்குமாம் எதை பச்சிலை இதான் எளிமையான பாட்டு வாழப்பழ பாட்டு யர்க்குமாம் எறைவர்க்கு ஒரு பச்சிலை கடவுளுக்கு ஒரு பச்சிலை வச்சு கும்பிடு காலையில் கொஞ்சம் பூ போடு தண்ணீர் போதும் பச்சில போதும் பூ கூட வேண்டாம் யா வர்க்குமாம் எறைவர்க்கு ஒரு பச்சிலை ஒரு ஆள் முடியாதுன்னா அப்ப ஒன்னு செய் யா வர்க்குமாம் பசுவுக்கு ஒரு பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்து கீரை கூடுது அதெல்லாம் நம்ம நம்ம வம்சத்துல கிடையாது என்ன பண்றது யாவும் போது ஒரு கைப்பிடி சாப்பிடுற பொழுது ஒரு கைப்பிடி சோத்தை எடுத்து யாருக்காவது கொடு ஒரு ஊர்ல ஒரு கிளவி இருந்தான் வாரியார் சாமி சொல்றார் எச்சு கையினால காக்கா ஓட்ட மாட்டான் எச்சு கையினால காக்கா ஓட்டுனா இந்த எச்சு கையில உள்ள சோத்து பறக்க போய் காக்காக்கு விழுந்துருமா அதனால சுத்தமா சாப்பிட்டுருவான் அப்படி கிளவி ஒரு பரம ஞானி சன்னியாசி அந்த பக்கம் வந்தார் கிளவி இங்க அரிசி படைச்சிட்டு கையில் ஒரே ஒரு அரிசி ஒட்டிட்டு இருந்துச்சு ஒரு மணி அரிசி அது போய் அவர் பிட்சா பாத்திரத்தில் விழுந்துருச்சு கிழவிக்கு தெரியாது தெரிஞ்சது ஒரு அரிசி விழுந்தது அசல் அதுக்குரிசித்தில் விழுந்துருக்கு போட்டு சாப்பிட்டார் இவளுக்கு புண்ணியம் வந்துருச்சு அரிசி தெரியாம விழுந்ததுக்கு இறந்து போயிட்டா கிளவி அங்க யமதர்ம ராஜாட்ட ஒரு பெரிய புஸ்தமே இருக்கான் நரகம் ஒரே ஒரு நன்மை என்ன உன்னுடைய அரிசி ஒன்னே ஒன்னு சிவனடியார் பிட்சா பாத்திரத்தில் சேர்ந்து சிவனடியார் வயிற்றில் சேர்ந்து உனக்கு புண்ணிய பலன் ஓஹோ முதல்ல புண்ணிய பலனை அனுபவிக்கணும் அப்புறம் தான் புண்ணிய பலன் அப்புறம் பாவ பலன் புண்ணிய பலன் என்ன எடுத்து பாரு ஒரே ஒரு மணி அரிசி சிவனடியார் பிட்சா பாத்திரத்தில் விழுந்தது அதுக்கு புண்ணிய பலன் ஒரு நாளை நேரம் சிவபெருமான் தரிசனம் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் அல்லும் பகலும் அறுபது நாளிகை இருபத்தி நாலு மணி அறுபது நாளிகை அப்போ ஒரு நாளிகை என்பது இருபத்தி நிமிஷம் சிவபெருமான் தரிசனம் கிழவிக்கு ஒரே ஆச்சரிய கொண்டு போய் சிவலோகத்தில் விட்டாச்சு சிவபெருமான விடுங்கடா சாமியை ஒரு தர நல்லா பார்க்கிறேன் போறேன் முடியாது கையை விடுங்கிங்கரம் கைய விட்டான் கிளவி ஓடி போய் சிவபெருமான் காலை பிடிச்சிட்டான் விவரமான கிழவி புடிச்சு கண்ணீர் விட்டு அழுதா இந்த மாதிரி அரிசியை வந்து அடியார்களுக்கு கொடுத்தா இப்படி கிடைக்கும்னு எங்க ஊர்ல ஒருத்தனும் சொல்லலையே சொல்லி இருந்தா என் சொத்தை அடியார்களுக்கு கொடுத்திருப்பேன் அங்க யாருன்னு சொல்லலையே எனக்கு தெரியாம போச்சு அதனால எனக்குன்னு சாப்பிட்டு இப்படி கெட்டி போயிட்டேன் சிவபெருமானே இன்னொரு பிறவி குடு என் சொத்தை எல்லாம் அப்படியே அடியார்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வர்றேன் கிளவி இருபத்தி நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இவன் கிழவி நான் வரமாட்டேன் போ சிவபெருமானா மார்க்கண்டையன் கதை நடந்துருச்சுன்னு சொல்லுப்போ சிவபெருமான் திருவடியை பிடிச்சுக்கிட்டா அப்புறம் என்ன பிறவி மார்க்கண்டையன் கதை திருப்பி நடந்துருச்சுன்னு சொல்லுப்போ வாடியாறுசாமி சொல்றார் என்ன சொல்றார் திருமூலர் முடிஞ்சது குடு ஒரு அகப்ப அன்னங்குடு யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அதுவும் முடியலையா யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே நல்ல இனிமையோட பேசு நம்ம தான் சிரிக்க முடியும் நாய் சிரிக்காது நம்மதான் சிரிக்க முடியும் நல்ல மகிழ்ச்சியோட இரு எல்லாரையும் கூட்டிகிட்டா போற யாரையும் ஒருபய வரமாட்ட ஒருத்தர் மரணப்படுக்கையில் நண்பன் பக்கத்தில் வந்துட்டான் கவலைப்படாத நீ எப்படித்தான் போற பரவாயில்ல குடும்பத்தை பூரா பாத்துக்கிறேன் உன் வியாபாரத்தை பாத்துக்கிறேன் உனக்கு உதவியா இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன் அவன் செய்வியா செய்யறேன் சொல்லு தனியா போறதுக்கு பயமா இருக்கு துணைக்கு வாரியான்னு நானா இவன் அதோட ஓடி போயிருவேன் எவனாவது வருவானா விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே கடவுள்தான் காலநடத் அணுகாதே காசினியில் பெறவாதே சீலகத்தியான தேனமுதை தருவாயே என்றது போலே நமக்கு துணை இருப்பார் திருமூலர் என்ன பேசுகிறார் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்கிறார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பெற்ற நூல் திருமந்திரம் நம்முடைய பத்தாம் திருமுறை முத்தாம் திருமுறை அதிலே எட்டு நாட்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அனைவருடைய திருவடித்தாமரைகளையும் என் தலைமையில் தாங்கி அந்த பெருமக்களுக்கு மனங்கணிந்த நன்றியை ஆயிரம் கோடி முறை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த பணிக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தான் அந்த பணிக்காக ஆண்டவன் திருவடித்தாமரைகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி எறும் களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு இதை கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்